அல்லாஹுமசோல் அலா முஹமதின் கமா சொலை அலா இப்ராஹிம அலி இப்ராஹிம இன்னது அலாஹு அலா முஹம்மதின் அலஹமதுலா கடந்த வாரம் பத்ரு களத்து வரைக்கும் நம்ம வரலாற்றை பார்த்தோம் இன்று பத்ருவுடைய அந்த தொடர்ச்சி இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அபுசுஃபியான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார் நபிசுல்லா அலசிய படைகளும் நம்மளுடைய வியாபார குழுவை வந்து தாக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார் ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரு அப்ப அந்த நிலைமையில என்ன பண்றாரு சொன்னா அபுசுஃபியான் அந்த வியாபார குழுவுக்கு தலைவரா இருக்கிறார் அதை நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்ப அபுசுஃபியான் என்ன பண்றாரு அங்க மக்கள் கிணற்றில தண்ணி அரைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் கேட்கிறாரு நபரை குறிப்பிட்டு முகமது முகமது சல்லா லட்சத்தை குறிப்பிட்டு இவர்களும் இவர்களை சார்ந்தவர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவர்களை பத்தி ஏதாவது தகவல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் இப்ப அவர்களும் வந்து சில தகவல்கள் சொல்றாங்க அந்த தகவலின் பேரில் இவரும் போய் அந்த மதினாவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு அங்க அதாவது பத்ரு பத்ரி இடத்திற்கு அந்த இடத்துல ஒட்டக கழிவுகளை எடுத்து ஒட்டாணத்தை எடுத்து நசுக்கி பார்க்கறாரு அதுல வந்து அந்த மதினாவை சார்ந்த ஒட்டகங்கள் சாப்பிடக்கூடிய தீவனம் இருக்கு இப்ப கண்டுபிடிச்சாரு மதினாவிலிருந்து மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இவர் என்ன பண்றாரு சொன்னா இவருடைய அத்தனை ஒட்டகங்களையும் அத்தனை பயணப் பொருட்கள் அதாவது வியாபார பொருட்களையும் எடுத்துக்கிட்டு கடற்கரை நோக்கி போயிடுறாரு அவர் மக்கா சைடு போகாம எப்பையும் போற ரூட்ல போகாம கடற்கரை நோக்கி பதுங்கி போயிடுறாரு போன உடனே அங்கிருந்து கடிதம் போடுறாரு அந்த கடிதம் போய் அங்க போய் சேர்ந்தது அது எல்லாமே நம்ம சென்ற அமர்வுல பார்த்தோம் அப்ப அவர்கள் வந்துடுறாங்க அவர்கள் ஆயிரம் பேர் வந்துடுறாங்க வந்த பிறகு இங்க வந்து சொல்லப்படுது இங்க அபு மற்றவர்களும் என்ன சொல்றாங்க அதுதான் இப்போதைக்கு நம்ம பொருள் சேஃப் ஆயிருச்சு வியாபார பொருட்கள் எல்லாமே பாதுகாப்பு ஆயிருச்சு நம்ம திரும்ப போயிடலாம் நம்மளுடைய பொருட்களையும் எடுத்துட்டு போயிடலாம் படையும் எடுத்துட்டு போயிடலாம் போர் வேணாம் அப்படின்னு சொல்லி அபுசுஃபியான் உட்பட எல்லாரும் சொல்றாங்க பெரும்பாலானவர்கள் இந்த கடத்தாங்க அப்ப அபிஜகன் என்ன பண்றாங்க சொன்னா இல்ல இல்ல நம்ம போர் கூட செய்ய வேணாம் பயணப் பொருட்கள் போகட்டும் அது பிரச்சனை இல்லை வந்த நபர்கள் இந்த ஏறத்தால ஆயிரம் நபர்கள் வந்தோம்ல அவங்க போய் என்ன பண்ணுவோம் ஒரு மூணு நாள் போயிட்டு அந்த பத்ரு களத்துல எங்க முஸ்லிம்கள் வந்தாங்கல்ல இவர்களை வியாபார குழுவை தாக்கி பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல போயிட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்மளோட பவரை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் போய் தங்குவோம் தங்கிட்டு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மது சாராயத்தில் அடிப்போம் அடிமை பெண்கள் பாட்டு பாடி நல்லா கூத்து கும்பால அடிச்சு இதெல்லாம் போட்டு பண்ணி நம்ம வந்து போயிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒட்டகங்களை அறுத்து நல்லா உண்டு ஒரு மூன்று நாள் நல்லா பார்ட்டி பண்ணுவோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அபிஜர்கள் எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ண வச்சிடறோம் நம்மளுடைய மகிமை அப்பதான் அரபு நாட்டுக்கு தெரியும் இவர்கள் நம்மளை தாக்க வந்து அவர்களை நம்ம திரும்ப தாக்க வந்து நம்மளால பண்ண முடியாதுங்கிறதுக்காக போய் மூணு நாள் தங்கி இந்த விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அபிஜகல் சொல்றோம் மக்களும் உடன்பட்டு அவர்கள் அந்த இடத்துல போய் தங்க போறாங்க அப்ப இத பத்தி அல்லாஹ் குறிப்பிடறா பாருங்க எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது சூரத்தில் அன்பால்ல பெருமைக்காகவும் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் தங்களுடைய வீடுகளில் இருந்து முஸ்லீம்களை எதிர்க்கறதுக்காக போர் புறப்படும் மக்களை பத்ரு போருக்கு புறப்பட்டோம் மக்களை அல்லாவுடைய பாதையிலிருந்து செல்வத்தை தடை செய்து கொண்டும் அல்லாவுடைய பாதையில செல்வத்தை செலவிட செய்யாமல் தடை செய்து கொண்டிருந்த ஒரு போலையும் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் வந்து சூரத்தில் அன்பால் எட்டாவது அத்தியாயத்தை நாற்பத்தி சொல்லி காட்டுறான் பெருமைக்காக நீங்க பெருமைக்காக தானே போறாங்க அந்த இடத்துல போய் நம்ம நம்மளுடைய பெருமையை காட்டுவோம் அப்படின்னு அவர்களை அல்லாவுடைய பாதையில செலவிடுவதை தடுக்கிறாங்களா அவர்களை போலவே ஆகிவிட வேண்டாம் சொல்லி காட்டுறான் இவர்களை தான் குறிப்பிடறோம் இவர்கள் வந்து கேரத்தால ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அவர்கள் அதாவது ஒட்டகத்தோட போனாங்கல்ல பயணப் பொருட்கள் வியாபார குழு வந்து நாப்பது பேர் தான் இருக்கிறாங்க ஒட்டகம் வந்து எக்கச்சக்கமான ஒட்டகங்கள் அப்ப அவர்கள் வந்துட்டு அல்லாவே ஆப்ஷன் கொடுக்கறாங்க இவர்களுக்கு வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கறான்னு வியாபார குழுவை தாக்கி நீங்க வந்து பொருட்களை எடுக்கிறீங்களா இல்ல இவர்களை தாக்கி இவர்களுக்கு அடிச்சு இவர்களுடைய போர் செய்து அல்லவுடைய எதிரிகளை அழிக்கிறீங்களா அப்படின்னு நல்லாவே ஆப்ஷன் கொடுத்தான் நபிசுல்லா மசூரா செய்யறாங்க நபிசுல்ல என்ன பண்றாங்க கூப்பிட்டு வச்சு சஹாபாக்கள் எல்லாத்தோடய மசூரா செய்றாங்க செய்யும் போது நபிசுல்லா கேட்கும் போது அவுபக்கர் இல்லானு அபிப்பிராயம் சொல்றாங்க உம்மர் இல்லனு அபிப்பிராயம் சொல்றாங்க முக்கியமான பெரும்பெரும் சகாபாக்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தான் சொல்றாங்க அப்ப அப்துல்லா அறிவிக்கிறார் என்ன கட்டளை எந்த செயல செய்யும் கட்டளை இடறோம் அதை நீங்க செய்ய நாங்க வந்து உங்களோட நிப்போம் நாங்க இசேடர்கள் வந்து எப்படி மூசாவை விட்டுட்டு எப்படி மூசாவிலும் போகும்போது படையை திரட்டி போகும்போது போருக்குன்னு போன உடனே அந்த மூசாளேசுலம் கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க நீயும் அல்லாவும் போய் போரிடு வேடிக்கை பாக்கறோம் நாங்க யூதர்கள் அப்ப யார சொல்ல நாங்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம் நாங்க உங்க கூடதான் இருப்போம் நீங்க அல்லாவுடைய கட்டளை நீங்க செயல்படுத்த போங்க நாங்கள் உங்க கூட இருப்போம் உங்களுடைய முன்புறத்திலிருந்தும் பின்புறத்திலிருந்தும் இடது சைடிலிருந்தும் வலது புறத்திலிருந்தும் அனைத்து புறத்திலிருந்தும் நாங்க உங்களோடு சேர்ந்து போரிடுவோம் அல்லாவுடைய எதிரிகளை ஒழிப்பதற்கு நாங்க வந்து போரிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை சொன்ன உடனே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து சகாபாக்களுக்கும் அங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகாபாக்களுக்கும் ஆர்வம் அதிகமாயிருச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி வந்துருச்சு அதை கேட்ட உடனே கேட்ட உடனே நபிசுல்லாத்துடைய முகம் வந்து பிரகாசம் ஆயிடுச்சு அவர்களுடைய முகம் பாருங்க இந்த அளவுக்கு அன்சாரிகள் இந்த அளவுக்கு ஒரு அவர்களுடைய உயிரையும் அற்பமாக கருதி அல்லாவுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நபிசுல்லாசுடைய முகம் வந்து பிரகாசிக்க ஆரம்பித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பு சகி புகார்கள் வரக்கூடிய அறிவிப்பாக இருக்கு அப்ப படையை எதிர்கொள்றதுக்கு முஸ்லீம்கள்லயே முஸ்லீம்கள்லேயே பெரும்பாலானது அவர்கள் அந்த ஆயிரம் பேர் கொண்ட படையை எதிர்கொள்ளுங்கிற எண்ணத்துல வரல அவர்கள் எந்த எண்ணத்துல வெளில வந்தா வெள்ளிக்கிழம வந்தாங்க நபிசுல்லாஸ் உட்பட அனைவருமே அந்த வியரம்ப வியாபார குழுவை தாக்கி வியாபார பொருட்களை அவர்கள் வந்து கனிமத்தாக எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்தாங்க அப்படிங்கறது நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்ப இந்த ஆயிரம் பேரு அவரின் அபுசுஃபியான் வந்து அவரு படை அவரு லெட்டர் அனுப்பி கொண்டு வரப்பட்ட படை அப்ப இவர்கள் வந்துட்டு முஸ்லீம்கள்லயே முஸ்லிம்கள்லயே வந்து உள்ளத்துல வந்து நம்ம சிறு படையா இருந்த சிறு நபர்கள் இருந்த ஒரு சின்ன குழுவை தாக்கி வியாபார பொருட்களை கைப்பற்றலான்னு வந்தா இங்க பெரும்படை ஒண்ணு வந்துருச்சு இவர்களை நம்ம போய் தாக்குறதா அப்படின்னு அவங்க உள்ளத்திலயுமே ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டேதான் இருந்துச்சு பெரும்பாலானவருக்கு அந்த படையை தான் நம்ம தாக்கணும் அந்த ஒட்டகம் இருக்கக்கூடிய அந்த போர் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த படையை தான் நம்ம தாக்கி அவர்களுடைய போர் பொருட்களை எடுக்கணும்னா அவங்க உள்ளத்தில் இருந்துட்டே இருந்துச்சு அல்ல வந்து இதை வந்து சொல்லி காட்டுறான் சுரத்தில் அன்பால் முழுக்கதுமே பெரும்பான்மையான வசனங்கள் இந்த பத்ரி யுத்தத்தை பற்றி தான் இருக்கும் சூரத்தில் அன்பால் எடுத்து படிச்சு பாருங்க பத்ரி நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும் அப்ப அல்லா தலா வந்துட்டு சொல்லி காட்டுறான் எட்டாவது அத்தியாயம் சூரத்தில் அன்பால் அஞ்சாவது வசனத்துல அல்லா அல்லா வந்து உங்களை சத்தியத்திலிருந்தே வெளியே வீட்டில இருந்து வெளியா சத்தியத்தில் உள்ள வர உங்களை இருந்து வெளியே அனுப்பினா யாரும் முஸ்லீம்களை ஆனா இறை நம்பிக்கையாளர்கள ஒரு பிரிவினருக்கு வந்து அது வெறுப்பாக இருந்தது போரிடுவது வெறுப்பாக இருந்தது எது கூட இந்த ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய படையை கூட போரிடுவதற்கு வெறுப்பாக இருந்ததுன்னு சொல்லி காட்டுறான் அல்லாத்தலம் சிலருக்கு வெறுப்பாகவும் இருந்தது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்ம போர் பொருட்கள் எடுக்கவும் தான் அந்த ஒட்டகங்களை கைப்பற்றவன்தான் இந்த மாதிரி அல்ல ஆயிரக்கணக்கான மக்களை வந்து சந்திக்க வேண்டிய நிலைமை ஆயிருச்சேன் மேலும் அல்லா தலா சொல்லி காட்டுறான் போரை பத்தி பொதுவாக அல்லாது தலா சூரத்தில் பக்கராவுல இருநூத்தி வசனத்தை சொல்லி காட்டுறான் போர் சொல்லி உங்களுக்கு கட்டையிடப்பட்டிருக்கு ஆனா அதுவோ உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது நீங்க உங்களுக்கு ஒரு பொருளை வந்து நீங்க வெறுக்க கூடும் ஆனா அதுல வந்து உங்களுக்கு அல்லா நலவு வச்சிருப்பான் நீங்க ஒரு பொருள் ஒரு பொருளை வந்து ஒரு விஷயத்தை நேசிக்க கூடும் ஆனா அதுல வந்து அல்லாது தலா வந்து அதுல நலவு வச்சிருக்க மாட்டான் கெடுதலை வச்சிருப்பான் அப்படின்னு அல்லாத்தலா சொல்லி காட்டுறான் இந்த வசனத்துல அப்ப அந்த மக்களுக்கு வந்து மக்களின் சிலருக்கு வெறுப்பாக இருந்தது இந்த படையோடு போரிட வேண்டும் அப்படிங்கிறது மேலும் அல்லா தாலா வந்து எட்டாவது வேளாசனத்துல அடுத்த வசனங்கள சொல்லி காட்டான் எதிரிகளுடைய இரு கூட்டங்கள்ல ஏதாவது ஒண்ணு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்களித்த சமயத்துல நீங்க வந்து அந்த வர்த்தக கூட்டத்தை தான் விரும்புனீங்க ஆனா அல்லாவோ தன்னுடைய வாக்குப்படி உண்மையை நிலைநாட்டி நிராகரிப்பாளர்களுடைய வேற அறுக்கவே நாடுனா அப்படின்னு அல்லா தலா சொல்லி காட்டுறான் நீங்க விரும்புறது அந்த அந்த போர் பொருட்களை தான் அவருடைய வியாபார பொருட்களை தான் அல்ல நாடியது இந்த காசிர வேரை அறுக்கவே நாடினான் அப்படின்னு சொல்லி இந்த சூழத்தில் அன்பான்ல ஏழாவது வசனத்தில இருக்கு அப்ப மேலும் அல்லாஹில சொல்லி காட்டுறான் இது வந்து புர்கானுடைய தினம் நன்மையையும் தீமையையும் பிரித்து அறி பிரித்து அறிவிக்கக்கூடிய நாளாக இந்த தினம் இந்த பத்ருடைய போர் இருந்தது அதையும் நம்ம வந்து கருத்துல கொள்ளணும் அல்லாஹால இந்த தினத்தை புர்கானுடைய தினமாக அல்லாஹாலா ஆக்கி வச்சிருந்தோம் அப்ப அல்லாவுடைய நாட்டம் என்ன இருந்துச்சு சொன்னா அல்லாவுடைய விருப்பம் அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய ஏற்பாடு அந்த படையை தாக்கி அவர்களுடைய வேறு அறுக்க வேண்டும் அப்படிங்கறது அல்லாவுடைய நாட்டமா இருந்துச்சு அப்ப நபிசுல்லா வந்துட்டு போய் விசாரிக்கிறாங்க இன்னும் சகாபாக்கம் அங்க இருக்கக்கூடிய சில சகாபாக்களும் அவக்கு சித்திகளானவும் நபிசுல்லா சிலம் மேலும் சில சகாபாக்களும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை அறியணும் யாரு அந்த ஒட்டக குழு இருக்கக்கூடிய வியாபார குழு இருக்கக்கூடிய இடத்தையும் அறியணும் அதே இந்த படை இருக்கக்கூடிய இடத்தையும் அறியணும் அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட யார்கிட்ட ஒரு வழிபோக்கர்கிட்ட பாதைகள்லாம் தெரிந்த ஒரு வழிபோக்கர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அவர் நபீன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவும் இல்ல தான் வந்து முஸ்லீம் முஸ்லிம்களை சார்ந்தவர்களும் அறிமுகப்படுத்திக் கொள்ளல பொதுவான ஒரு நபரா போய் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா குறைசிகள் படை எங்க இருக்கு குறைசிகளுடைய பயணக்குழு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இவங்களை தான் தேடி வந்திருக்காங்க அப்படின்னு அப்ப அவர் அலர்ட் ஆயிருவார் சொல்ல மாட்டாரு இப்ப இவங்க பொதுவா கேட்கிறாங்க முஸ்லிம்களுடைய படை எங்க இருக்கு மதியக்கிறாங்க அவர் கரெக்டா சொல்லிடுறாரு நபிசிவாசுடைய படையங்க விட்டுருந்தாங்களோ அது அங்க இருக்குங்கறத அவர் கரெக்டா சொல்லிட்டாரு அப்ப குறைசிகளுடைய படைவர் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசிவாசம் கெசுக்கு உண்டாங்க அங்க வந்து நபிசிவாசம் ஊகச்சிட்டாங்க ஊகிக்கிறாங்க அதே மாதிரி அவர் குறைசிகள் இருக்கிற படை இருக்கக்கூடிய இடத்தையும் சொல்லிட்டாரு அந்த வியாபாரக்குழு இருக்கக்கூடிய இடத்தையும் சொல்லிட்டாரு அப்ப இவர் சொல்லி சொல்ல ஆரம்பிக்கும் நீங்க இந்த படை இந்த ரெண்டு நபர்கள ஏதை சார்ந்தவர்கள் நீங்க யாரு எங்கிருந்து வந்தவங்கன்னு கேட்கிறாங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நபிசிரவாசம் சொன்ன பிறகு இவர் அத்தனை விஷயத்தை சொல்றாரு சொல்லி முடிச்ச பிறகு நபிசிவாசன் இப்ப சொல்லு அந்த நபிசிரஸ் அந்த நபர் கேட்கிறார் அந்த பயணத்திலிருந்த நபர் ஏதோ ஒரு வழிபோக்கர் இப்ப சொல்லுங்க நான் தான் சொல்லிட்டேன்ல நீங்க எங்க இருந்து வந்தவங்க அப்படின்னு நபிசில் சொல்றாங்க நான் தண்ணியில இருந்து வந்தவன் தண்ணியில இருந்து வந்தவன் நபிசிலும் வந்த இடத்துல மறைக்க விரும்புறாங்க பொய் சொல்லல உண்மையை மறைப்பதற்கும் பொய் சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்குது இப்ப நபிசுலாசன் தண்ணியில இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னது விந்துல இருந்து வந்ததை குறிப்பிடக்கூடியது நான் விந்து எல்லாரும் விந்துல இருந்து வந்தவங்க இப்ப நான் தண்ணியில வந்தேன் அப்ப உடனே நபிசுதாசன் சொல்லிட்டு உடனே வேற எதுவுமே பதில் சொல்லாம கிளம்பிட்டாங்க அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னா தண்ணி வந்தவன் சொன்னா ஒவ்வொரு ஊர்களுக்கும் அந்தந்த ஒரு ஒரு ஊர் வழக்கம் ஊருக்கு பேமஸ் ஆன இருக்கும் ஈராக் போன்ற இடங்களை தண்ணி தண்ணியுடைய நகரம் தான் சில குறிப்பிட்ட ஒரு பொருட்கள் வாசனை திருவம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த அந்த வாசனை தருவத்திலிருந்து வந்தேன் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு இப்போ இவர் நீங்க தண்ணியிலேருந்து வந்தீங்கன்னா ஈராக்கிலிருந்து வந்தீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார் நபிசுவாசம் எந்த பதிலும் சொல்லாமல் கிளம்பிட்டாங்க இப்போ அவர் சொன்ன இடத்தை நோக்கி நபிசுலாசம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க படை இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நபிசுலாசம் கிளம்பி கொண்டிருக்கும் போது போய்கொண்டிருக்கும் போது ஒரு கைதி பிடிபடுறாங்க யாரு குறைசிகளுடைய படையிலிருந்து ஒரு கைதி பிடிபடுறாரு குறைசி மக்கத்து குறைசிகளை ஒருவர் பிடிபடும் போது அவரை அவரை சகாபாக்கள் பிடிச்சி கேட்குறாங்க அந்த வியாபார குழு அப்போயும் வியாபாரக்குழுங்கிறது தான் கேட்குறாங்க அவர்களுக்கு படை படையில போரிடுவதை விட அதில் சில சகாபாக்கள் வியாபாரக்குழு எங்கன்னு கேட்கறாங்க அடிச்சு அடிச்சு பிடிச்சி மோசமான முறையில் தாக்குதல் நபிசிலாவசன் தொழுதுகிட்டு இருக்காங்கப்ப மோசமான முறையில் அவர்களை கடுமையாக தாக்கி அவர்களுடைய வியாபாரக்குழு எங்க இருக்குன்னு கேட்கும்போது அவருக்கு தெரியல அவர் ஏன்னா அவர் மக்காவிலிருந்து வந்தவர் மக்காலிருந்து படையோடு வந்தவர் அவருக்கு தெரியல எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னனால நபிசிலாவசன் வந்து தொழுது முடித்த பிறகு கேட்கிறாங்க அந்த நபரை கூப்பிட்டு எங்க இருக்காங்க இடம் எனக்கு தெரியும் சொல்லிடுறார் அப்ப நபிசில் வந்துட்டு அந்த நபரு கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் என்ன சொல்றது ஒவ்வொரு நாளும் எத்தனை ஒட்டகம் அறுத்து சாப்பிடறீங்கன்னு கேக்கும்போது ஒரு நாள் பத்து அறுப்போம் இன்னொரு நாள் ஒன்பது அறுப்போம் அப்படின்னா உடனே நபிசுராசன் சொல்றாங்க தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரம் நபர்கள் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க பாருங்க நபிசுல்லா கணக்க அந்த ஒட்டகம் மறுப்பதை வைத்து அது எத்தனை பேருக்கு உணவா இருக்கும் அப்படிங்கறத வச்சு கூட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கெஸ்ட் பண்ணிட்டாங்க அதே போல அவர்களுடைய எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஐம்பதாக இருந்துச்சு தொள்ளாயிரத்தி நபர்கள் குறைசுகள் இருந்தாங்க அதே போல முஸ்லீம்கள் முன்னூறுக்கும் சற்று அதிகமாக இருந்தாங்க அதிலையும் கேரத்தால பாருங்க மூன்றுல ஒரு பகுதி தான் இருக்கிறாங்க அவர்கள் மூன்று பகுதினா முஸ்லீம்கள் ஒரு பகுதி தான் அதுல வந்து முகாஜர்கள் வந்து எம்பத்தி ஆறு பேரும் ஹவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அறுபத்தி ஒரு பேரும் கசராஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் நூத்தி எழுபது பேரும் இருக்கிறாங்க ஏன் வந்து ஹவுஸ் கோத்திரத்தார் அவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நபிசல்லா அரசுல வந்து படையை திரட்டி நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆயிரத்தி நபர்கள் போரிடுவதற்கு தயாரான நபர்கள் இருந்தாங்க ராணுவ வீரர்கள் இருந்தாங்க மதினாவில் ஆனா பிசிலம் இதை ஒரு ராணுவ முன்னெடுப்பாக எடுக்கல விவகார குழுவை கிளம்பிட்டு அப்புறமாக அங்க இருக்க நபர்களை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டாங்க அதனாலதான் நபர்கள் குறைவு அப்ப நபிசிலம் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்கள் கூட்டிட்டு வந்துடுறாங்க அதனால தாழ்ந்தவர்கள் குறைவானவர்கள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதேபோல சகித் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அல் பராபின் ஆசிப் ரதியுல்ல அறியக்கூடிய ஹதீஸ் இந்த எண்ணிக்கையை குறித்து குறிப்பிடும்போது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நாங்கள் எங்களுடைய எண்ணிக்கை எந்த அளவு இருந்துச்சுன்னு சொன்னா தாலுத்திட அதாவது மனு இஸ்ரேவாளர்கள தாலுத்தோடு சேர்ந்து போருவிடக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சு முஸ்லிம்களுடைய கூட்டம் ஈமான் கொண்ட ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினர் வந்து எத்தனை நபர்கள் இருந்தாங்களோ அதாவது ஆற்றை கடந்தவர்கள் ஆற்றை கடந்தவர்கள்னா உண்மையாக ஈமான் கொண்டு அல்லா மீது எக்கின் வைத்து போன முஸ்லீம்கள் அப்ப அவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவு இருந்துச்சோ அதே அளவு எண்ணிக்கை தான் நாங்களும் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாரு எண்ணிக்கை முன்னூத்தி பத்துக்கும் கொஞ்சம் அதிகம் யாரு தாலுத் தாலூத் குரான நம்ம எடுத்தா படிச்சு பார்க்கலாம் குரானுடைய தரிஜுமா எடுத்து படிச்சு பார்த்தோம்னா தாலுத்துடைய படையை பத்தி அல்லாத்தால குறிப்பிட்டிருப்பான் மனு இஸ்ரேவாளர்களை சார்ந்த ஒரு போர் போரிட்ட நபர்கள் அவங்க அப்ப அவர்களுடைய எண்ணிக்கையும் எங்களுடைய எண்ணிக்கையும் ஏறத்தால ஒன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகாபி சொல்லி காட்டுறாரு இப்ப இந்த போர்ல வந்துட்டு நபிசுல்லாஸ்லம் வந்து ஒவ்வொரு போர்லயும் கொடி இருக்கும் பதாகைகள் இருக்கும் அதே கோஷம் ஒவ்வொரு போர்லையும் அந்த கோசம் ஸ்லோகன்ல அந்த அவர்களுக்கு உற்சாகம் அந்த அல்லாவை நினைவு கூடிய இருக்கும் இதுல வந்துட்டு ஒரு வெள்ளை கொடி பத்ரு போர்ல வெள்ளை கொடி இது முசாபி உமைர் ரதியுல்லும் அவர்களுடைய கையிலையும் இரண்டு கருப்பு கொடிகள் இருந்துச்சு அதுல ஒரு கொடியுடைய பெயர் வந்து அல் அது வந்து அலி ரதியுல்லும் கையிலையும் இன்னொரு கருப்பு கொடி வந்து ஒரு அன்சாரி சஹாபியுடைய கையிலயும் இருந்துச்சு அப்ப இந்த மொத்த படைகள்லயுமே அதாவது படைகள் வெறும் இரண்டே இரண்டு சொச்ச நபர்களுடைய வெறும் இரண்டு குதிரை தான் இருந்துச்சு ஒன்னு ஜூபை ரதில்ல கரத்திலயும் இன்னொன்னு மகதாதி அமர் ரதி இவர்களுடைய இரண்டு பேருட மட்டும்தான் குதிரை இருந்துச்சு அது இல்லாத எழுபது ஒட்டகங்கள் இருந்துச்சு இந்த எழுபது ஒட்டகங்கள இந்த முன்னூத்தி சச்ச நபர்களும் மாத்தி மாத்தி அவருங்க பயணிக்கிறாங்க ஒரு ஒட்டகத்துக்கு மூன்று நபர்கள் ஒருத்தர் உட்கார்ந்து அப்புறம் இன்னொருத்தருடைய சுழற்சி வரும்போது அப்படியே இரண்டு பேர் நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க அவர்களுடைய ஒட்டகத்தை அலி இபுனு அபு தாலிப் ரஜியுல்லானு அவரும் மர்தாத் இபுனு அபி மர்தாப் அப்படிங்கிற சஹாபியும் அவர்கள் மூன்று பேத்துக்கும் ஒரு ஒட்டகம் இப்ப நபிசுல்லால இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அல்லாடி நீங்க ஒட்டகத்துல வாங்க நாங்க நடந்தே வரோம் இந்த பயணத்துல ஃபுல்லா நாங்க நடந்தே வரோம் அப்படிங்கிறோம் நபிசுல்லா வந்துட்டு எந்த வகையிலும் நான் உங்களை விட உயர்ந்த கிடையாது நான் வந்து என்னுடைய உங்களுடைய நேரம் விரும்ப நீங்க வாங்க நானும் நன்மை அடைஞ்சுக்க விரும்புறேன் அல்லாவுடைய பாதையில நானும் நன்மை அடைந்து கொள்ள விரும்புறேன்னு சொல்லிட்டு நபிசுல்லாஸ்லம் அவர்களுடைய திருபாதம் அவர்களும் அந்த பாலைவனத்துல வெயில நடந்து வராங்க அல்லாவுடைய பாதையில தியானம் செஞ்சு வராங்க அப்ப இங்கே நம்ம யோசிச்சு பார்க்கணும் நபியுடைய நேசம் பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு எந்த அளவு மக்களை ஏமாத்திக்கிட்டு ஒரு தன்னை தலைவன் அடையாளப்படுத்தக்கூடிய முஸ்லீம் தலைவர்களுமே இருக்கட்டும் இந்த யாராவது இறங்கி நடந்து சுடுகிற வெளியில் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தோம் சஹாபாக்கள் வேணா யார சொல்லா நீங்க உட்காந்து வாங்க நடந்து போறோம்னு சொல்லியும் எனக்கும் நன்மை வேணும் நானும் உங்களோட உயிர்ந்தேன் கிடையாது அப்படி சொல்லி நபிசுலாசம் வராங்கன்னு சொன்னா இந்த உம்மத்து மேல நபிசுல்லம் எந்த அளவு நேசம் வச்சிருந்தாங்க எந்த அளவு மக்களோடு மக்களாக பழகினாங்க இன்னைக்கு நம்மள மார்க்கம் பேசக்கூடக்கூடிய அறிஞர்களே மக்களோடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதோ மக்கள் வந்து ஏதோ கீழ்த்தரத்தில் இருக்க மாதிரியும் இவர்கள் மேல்தட்டில் இருக்கிறது மாதிரியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய பல்வேறு அறிஞர்களை பார்க்கறோம் எல்லாம் பாதுகாத்தவர்களே தவிர அப்ப நபிசுலாஸ்தான் தான் நமக்கு அழகே முன்மாதிரி நபிசு பயணம் செஞ்சு வராங்க வந்த பிறகு அங்கு படையை நிறுத்துவதற்கு போரை தொடங்குவதற்கு ஒரு இடத்தை வந்து தேர்வு செய்யறாங்க நபிசில யார சொல்லாம் இது அல்லாவுடைய கட்டளையா அதாவது இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறது அல்லாவுடைய கட்டளையா இல்ல உங்களுடைய அபிப்பிராயமா அப்படின்னு கேட்கிறாங்க நபிசில சொல்றாங்க இது என்னுடைய அபிப்பிராயம் தான் அல்லாவுடைய கட்டளை கிடையாது இந்த இடம் வந்து எல்லா கட்டளை இடம் கிடையாது அவர் சொல்றாரு தண்ணி வர மாதிரி அனைத்து தண்ணியையும் நம்ம ஒரு இடத்துக்கு வர வச்சிருவோம் வர வச்சு அந்த இடத்துல நம்ம படையை அமைச்சுக்குவோம் நம்ம வந்து தண்ணி எல்லாம் நமக்கு தண்ணி இருக்கும் எல்லாமே நம்ம ஆரோக்கியமா இருக்கும் அவர்களுக்கு தண்ணி இல்லாத மாதிரி பண்ணிருவோம் நம்ம தண்ணியோட தாகம் தீர்த்து அல்லாவுடைய எதிரிகள் வந்து தாகத்தோட போட்டாங்கன்னு சொன்னா அவங்க படை வந்து பலகீனமாகும் அப்ப அவங்க பலகீனமா இருக்கிற நிலைமையில நம்ம நல்ல முறையில தாக்கலாம் அப்படின்னு சொன்னோட நபிசுலாஸ் வந்து நல்ல யோசனையாக இருக்கு அப்படியே பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கலத்தை நோக்கி அந்த பதில் இருக்கக்கூடிய அந்த இடத்த நோக்கி போறாங்க அதே மாதிரி அங்க முக்கியமான ஒரு வாட்டர் சோர்ஸ் கிணறு கிணறு என்ன பண்றாங்க அதுல ஒரு வலி அமைத்து தண்ணி இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வச்சுட்டு அங்க இருக்கு அவர்களுக்கு தண்ணி கிடைக்க மாதிரி நபிசுல்லாஸ்லம் ஒரு படை அமைச்சுக்கிறாங்க அந்த படை இருக்கக்கூடிய தளத்தை வந்து அமைச்சுக்கிறாங்க நபிசுல்லஸ்து வந்து போர் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக நபிசுல்லஸ்து கனவு வருது என்ன கனவு வருதுன்னு சொன்னா முஸ்லீம்களுடைய படை வந்து அதிகமாக இருப்பது போலவும் குறைசுகளுடைய எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கிறது போலவும் நபிசுல்லஸ்து வந்து படை கனவு வருது இப்ப அல்லா தலா இங்க நபியை வந்து உறுதிப்படுத்துறாங்க ஏன்னா முதல் மிகப்பெரிய முதல் போர் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போனாங்க தாக்குதல் நடக்கல நடந்தாலும் அவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல் இல்ல இப்ப இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் இவர்கள்ட்ட போதுமான வாகனம் இல்ல ஆயுதம் இல்ல போருக்குன்னு வரல அவர்கள் போருக்குன்னே கிளம்பி வந்து இருக்கிறாங்க அப்ப நபிசுல்ல அல்லா வந்து ஆறுதல் படுத்துறோம் நபிசுல்லாக்கு அல்லாஹ் வந்து தைரியம் ஊட்டரும் கனவின் மூலமாக மேலும் அல்லாஹ் வந்து இதில் அன்பால்ல நாற்பத்தி மூணாவது வருஷத்துல சொல்லி காட்டுறான் நபிய உங்களுடைய கனவுல வந்து அல்லாஹ் அவர்களுடைய தொகையை குறைத்து காண்பித்ததையும் நீங்கள் நினைச்சு பாருங்க மேலும் அவர்களுடைய தொகையில வந்து அதிகப்படுத்தி உங்களுக்கு காண்பிச்சிருந்தா யாருடைய அதிகப்படுத்தி காமிச்சிருந்த மற்ற நம்பிக்கையாளர்களும் தைரியம் இழந்து போர் செய்வதை பத்தி உங்களுக்குள்ளேயே தர்கித்திருப்பீங்க எனினும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றினால் நிச்சயமாக அவன் உள்ளங்களில் உள்ளவற்றை நன்கறிந்தவன் சொல்றான் பாருங்க அல்லாவுடைய ஏற்பாடு பாருங்க அவர்கள் அதிகமா இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு அதிகமா இருப்பது போல தோணிடுச்சுன்னு சொன்னா இவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க வேணா யார சொல்லா போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்க தற்கி வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவர்கள் கம்மியா இருக்கிற மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு கனவு காமிச்சான் அப்படின்னு நல்லா தரா சொல்றோம் அப்ப அதே பாருங்க அடுத்தது நம்பி அல்லாஹ் வந்து அந்த குறிப்பிட்ட நாள் காலையில வந்து அது கோடை காலமாக இருந்தாலும் அல்லாஹ் வந்து அந்த இடத்துல மழையை பொழிவிக்கிறோம் நல்ல மழை கடுமையான மழை பெய்யுது அப்ப மழை பெய்து அப்ப மழை பெஞ்ச உடனே பாருங்க இப்போ இஸ்லா கிராமத்துல சொல்லிக் காட்டாரு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நிலமோ அவர்கள் இருக்கக்கூடிய நிலமோ கொஞ்சம் மாறுபட்டு இருந்துச்சு எதிரிப்படைகள் இருக்கக்கூடிய நிலமும் இவர்களுக்கு வந்து அதே மலைதான் இவர்களுக்கு பேஞ்ச இடத்துல கரடு முருடாக இருந்த இடம் சமம் ஆயிடுச்சு அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஈக்குவலாக இருந்த இடம் அந்த இடத்துல மழை பெஞ்சல அவர்களுக்கு கரடு முருடாயிருச்சு அல்லாஹுடைய இது இப்ப அல்லா பாருங்க எப்படியெல்லாம் உலரீதியாகவும் இடர் பொருள் அதாவது இந்த புவியியல் ரீதியாகவும் அல்லாத்தலா மாற்றங்களை ஏற்படுத்திட்டே வரும் முஸ்லீம்களுக்கு சாதகமாக அப்ப அவர்களுக்கு அந்த மலையின் மூலமாக தரைகள் கரடுமுரடாக மாறுது இவங்களுக்கு சாப்பிட்டா மாறுது தரை மேலும் வந்து இவர்களுடைய பாருங்க சைத்தானுடைய சூழ்ச்சியை பாருங்க இவர்களுக்கு வந்துட்டு முஸ்லீம்கள் அன்னைக்கு பல நபர்களுக்கு சைத்தான் குளிப்பு கடமை ஏற்படுத்தணும் நல்லா குரலான சொல்லி காட்டுறோம் அப்ப அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம் மூலமாக அந்த குளிப்பு கடமையான இருக்கிற குளிச்சுக்கிறாங்க பாருங்க எட்டாவது பதினோரா வசனத்துல சொல்லி காட்டுறான் உங்களுடைய உங்களை விட்டு சைத்தானுடைய போக்கி விடுவதற்காகவும் உங்கள் உள்ளத்தை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவே அவன் வானத்திலிருந்து மலையை பொழிய செய்தான் உங்களுக்கு வசூசா வந்துருச்சு இல்ல அந்த வசூசாவை நீக்கிறதுக்காக உங்களுடைய தேகத்தை சுத்தப்படுத்துவதற்காகவும் அல்லா மலையறக்கணுங்கிறான் அல்லா பாருங்க இதை குறிப்பிடுவதற்கு அல்ல வெக்க விடப்படல குறான் இல்ல அல்லாவுடைய அன்ப பாருங்க மலை இறக்கி கொடுத்து முஸ்லிம்களுடைய உள்ளம் உடல் நிலம் உளவியல் சார்ந்து எல்லா ரீதியிலையும் அல்லாத்துல உதவி செஞ்சுட்டு பதில்லை அப்ப என்ன ஆகுது இன்னும் பாருங்க அடுத்து அவர்களுக்கு சிறு தூக்கத்தை கொடுக்கலாம் நம்ம ஒரு படைக்கு போறோம் நம்மளோட மூணு மடங்கு அதிகமாக இருக்காங்க ஃபுல் வெப்பன் ஃபுல் எக்யூப்டா இருக்காங்க ஃபுல்லா படையில அவங்க ஆயுதத்தோடு இருக்கிறாங்க தூக்கம் வருமா அல்லா அங்க அவர்களுக்கு தூக்கத்தையும் கொடுக்கலாம் இது அல்லாவுடைய மிகப்பெரிய அத்தாட்சி அல்லாஹ் வந்து அவர்கள் உதவி செய்ய போறான்னு ஏன்னா அவர்களுக்கு இன்னும் அல்லாஹ் ஈமான உறுதியாக்கலாம் சிறு தூக்கத்தையும் கொடுத்தாங்க அல்லாஹ் இதே வசனத்துல இந்த எட்டாவது பதினோரா வசனத்திலையும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் உங்களுடைய அடைந்தவர்களாக சிறிதொரு நித்தரை பொதிந்து கொள்ளும் பொதிந்து கொள்ளும்படி இறைவன் செய்ததான் நினைச்சு பாருங்க நீங்க சின்ன ஒரு தூக்கம் உங்களுக்கு வந்ததே நினைச்சு பாருங்க அப்ப இமாமுகள் சொல்லி காட்டுறாங்க போர்க்களத்துல தூக்கம் வர்றது அல்லாஹுடைய ஒரு மூமின் அப்படிங்கறதுக்கு ஒரு அடையாளம் ஏன்னா போர்க்களத்திற்கு தூக்கம் வருது அவருக்கு எந்த அளவுக்கு அல்லாவுடைய அவருக்கு தூக்கமான ஒரு நிலை வருவது அல்லாவுடைய ஒரு மூமீன் ஒரு மூமீன் அப்படிங்கறதுக்கு ஒரு அடையாளம் தூ தொழுகையில தூக்கம் எண்ணம் வருவது தூக்கம் வருவது முனாஃபிக்குடைய அடையாளம் என்றும் சொல்லி காட்டுறாங்க அப்ப அவர்களுக்கு ஈமானம் பாருங்க அந்த இடத்துல அல்லாத்தாலா தூக்கத்தை கொடுக்குறாங்க அவங்க எல்லாருமே தூங்குறாங்க அப்ப அலிலான்னு சொல்லி காட்டுறாங்க எல்லாருமே அன்னைக்கு அந்த போர் இரவுக்கு போருக்கு முன்னாடி நடந்த இரவுல எல்லாரும் தூங்குனாங்க நபிசுல்லா சிலம் மட்டும் தூங்கவே இல்லை நாங்க என்ன எந்திரிச்சு பாக்கிறேன் நபிசுல்லா அலுவலம் வந்து தூங்காம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்ப நபிசுல்லா அலுவலம் வந்துட்டு தூங்கவே இல்லை அவர்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப மேலும் அல்லாத்தலா சொல்லி காட்டுறான் எட்டாம் நாற்பத்தி இரண்டாம் நீங்க பத்ரு போர்க்களத்தில் மதினாவுக்கு சமீபமாக உள்ள பள்ளத்தாக்கிலும் அவர்கள் உங்களுக்கு எதிர்புறம் உள்ள தூரமான கோடியிலும் அதாவது அந்த வர்த்தகர்கள் யாரு இவர்கள் வந்து பத்ரு போர்க்களத்துக்கு சமீபமாகவும் அந்த வணிகர்கள் வந்தாங்கன்னா அவங்க வந்து எதிர்புறத்துல கோடியிலும் அந்த ஒரு கோடியிலும் இருந்தாங்க நீங்க வந்து வாகனக்காரர்கள் உங்களுக்கு கீழ்புற திசையில் இருந்த அதாவது அவர்கள் கீழ்புற திசையில் அந்த கோடியில் இருந்தாங்க நீங்க அதை நினைச்சு பாருங்க உங்களுக்கு ஒருவர் ஒருவர் சந்திக்கும் காலத்தை காலத்தையும் இடத்தையும் குறிப்பிட்டு வாக்குறுதி செய்து கொண்டிருந்த நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் அங்கு வந்து சேர்ந்து அவ்வாக்குறுதியை நிறைவேற்றி வைப்பதில் நீங்கள் ஏதும் தவறிலைத்தே இருப்பீர்கள் அதாவது அல்லா பாருங்க அவர்கள் அந்த கோடியில் இருந்தாங்க நீங்க பத்திரிகளத்துக்கு பக்கத்துல இருந்தீங்க இவங்க என்ன விரும்புனாங்க அந்த படைய தானே அவங்க அந்த வணிகர்களை தானே போய் தாக்கணும் அவர்களுடைய வணிக பொருட்கள் எடுக்கணும் தானே இருந்தாங்க ஒருவேளை அப்படி நீங்க முடிவு எடுத்து நீங்க போயிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க போறதுக்குள்ள உங்க மக்காவுக்கே போய் சேர்ந்து அவர்கள் அடைந்திருக்கவே வச்சிருக்க மாட்டாங்க அந்த முடிவு எடுத்திருந்தா ஆனா இவர்கள் எடுத்த முடிவு படையை தாக்குறது சகாபாக்களும் ஒருவேளை அப்படி எடுத்திருந்தீங்க அங்க போய் பிடிக்கணும் நீங்க போறதுக்கு முன்னாடி அவங்க அவங்களுடைய இருப்பிடத்தை சேர்ந்து போயிருப்பாங்க அல்லாவுடைய முடிவு என்ன இருந்துச்சு அவங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தான் யாரு காபியர்களுடைய காபியர்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தான் அவர்கள் எல்லாத்தையும் அழிந்தவர்களாக அழிவதற்காகவும் தப்பி பிழைத்தவர்கள் தக்க ஆதாரத்தை கொண்டே தப்புவதற்காகவும் அல்லாஹ் இப்படி செஞ்சான் அப்படிங்கிறாங்க அல்லாஹ் அப்ப அல்லா ஏற்பாடு பண்ணாங்கிறான் இவர்கள் அழிக்கிறதுக்கு தான் ஏற்பாடு அல்லாவுடைய நாட்டம் இந்த குறைசிகளை கொடூரமாக கொடூரங்கள் செஞ்ச கொடுமைகள் புரிந்த மக்களை கொன்ற மக்களை புனித ஹரம் மசித தரிசிக்க விடாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை வந்து கொண்டு கொண்டும் அவர்களை ஒரு நிம்மதியான முறையில் இருக்க விடாமையோ இருந்த இந்த மக்களை அழித்து காட்டணும் அப்படிங்கறதுதான் அல்லாவுடைய நாட்டமாக இருந்துச்சு அப்படின்னு அல்லா தர சொல்லி காட்டும் எட்டாவது நாற்பத்தி ரெண்டாவது அப்ப சில முஸ்லீம்கள் படையை சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இருந்ததை நம்ம பார்த்தோம் கேட்டா குறைசுகளின் பெரும்பாலான முஸ்லீம்களுடைய படையை நம்ம சந்திக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அபுசுஃபியான் உட்பட அபுசுஃபியான் வணிகர்ல ஒரு ஆளு அந்த வணிக கூட்டத்தில் அவருமே வந்து நம்மளுடைய பொருள் நமக்கு சேஃப் கிளம்பிடலாம் எதுக்கு உயிர் சேதம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இருந்தார் அப்ப அதே அவர்கள் பாருங்க அவங்களுக்கு வந்து நபீன் அவங்களுக்கு தெரியும் போய் தாக்கணும் பெருமைனால எதிர்க்கிறாங்களே இந்த வகையான குஃபு இருக்கு இந்த குஃபு வந்து குஃபுல்ல இஷ்டிக்கு பயம் இருந்துச்சு அபுசு தெரியுது அவர் நபீன் அதனாலதான் படை வேணா யாராவது ஆயிரம் பேர் ஆயுதத்தோடு இருக்கும்போது படைபலத்தோடு இருக்கும்போது வெறும் முன்னூறு நபர்களை அவர்களை தாக்க வேணாம் யோசிப்பாங்களா பயம் இருக்கவும் அவர்கள் வந்து வேணாங்கிறாங்க இது பல சகாபாக்களும் சொன்னாங்க பல குறைசிகளுமே சொன்னாங்க பல குறைசிகளுடைய எண்ணங்களும் அந்த படையை தாக்க வேண்டாம் ஏன்னா தெரிஞ்சது அவர் நபீனு பெருமளினாலதான் அவங்க ஏற்றுக்கொள்ள அப்ப அதையும் குறிப்பா வந்து இத பார்த்தோம் சொன்னா சாதுபனு முவாதுலோ இவர்கள் வந்து நம்ம இவர் என்ன பண்றாரு நபிஸ்ரா ஒரு ஆலோசனை யாரும் நாங்க என்ன பண்றோம் போரிடறோம் நீங்க உங்களுக்கு படைக்கு பின்னாடி இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஒட்டகங்களையும் சில நபர்களையும் வைத்துக் கொண்டு நீங்க வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க நாங்கள் போரிடுறோம் நாங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாலும் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க திரும்ப மதினா போயிருங்க ஏன்னா எங்களை விட உங்களை அதிகமாக நேசிக்கூடிய நபர்கள் என்ன இருக்காங்க உங்களுடைய மிஷனை வந்து அவங்க அவங்களோட சேர்ந்து நீங்க பூர்த்தி செய்யலாம் அல்லாவுடைய பாதையின் பக்கம் மக்களை அழைப்பதும் அல்லாவுடைய பாதையில் போரிடுவதற்கும் அவர்களை கொண்டு நீங்க வந்து இந்த வேலையை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னோடனே நபிசுல்லா இதை ஒப்புக்கொள்றாங்க சகாபாக்களுக்கு பாருங்க அன்சாரிகளுக்கு பாருங்க அவங்க கொடுத்த சத்தியத்தை எந்த அளவு அவர்கள் வந்து பாதுகாக்கிறாங்கன்னு நாங்க எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல நீங்க இருங்க நீங்க போய் அந்த மக்களிடத்துல போய் இஸ்லாத்துக்காக பாடுபடுங்க இஸ்லாத்துக்காக போராடுங்கிறாங்க இப்போ நபிசுல்லம் இந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு நபிசுல்லா அலுவலம் வந்து அந்த இடத்தில் ஒட்டகத்தோடு அங்க அமர்ந்திருக்கிறாங்க அவபக்கர் சித்திகளானோ அவர்களுக்கு சற்று விலகி இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக நிக்கிறாங்க அவர்கள் குறைசிகள் வரக்கூடிய அந்த தருணத்தை பார்த்து நபிசராசன் துவாசல்ல இந்த அல்லாவுடைய எதிரிகள் முன்னோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க இவர்கள் வந்து உன்னையும் நிராகரித்துக் கொண்டு என்னையும் பொய்யன் அல்லாவுடைய தூதன் ஆகிய என்னையும் பொய்யன்னு சொல்லிக்கொண்டு இவர்கள் வந்து இன்னைக்கு எங்களை அழிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அழிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க இவர்களே வந்து யாருலா நீ எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைநிறுத்தி காட்டு நிறைவேற்றி காட்டு அதே போல இவர்களை இவர்களை அழிச்சிரு அப்படின்னு நபிசுலாவது அவர்களை பார்த்து அவர்களுடைய படை நகர ஆரம்பிச்சு நபிசுலாசி உருவாசுறாங்க இதுதான் அவர்களை பார்த்தவனே நபிசுலாவசம் சொன்ன ஆரம்ப வார்த்தைகள் அப்ப மேலும் அதுல சிகப்பு ஒட்டகம் அதுல வந்து ஒரு நபர் வராது அந்த நபரை பார்த்து நபிசுலன் சொல்றாங்க இவரு சொல்றதை கேட்டா அந்த அந்த நபர்களுக்கு குறைசிகளுக்கு நல்லது அவங்களுக்கு வந்து மிக மிக நல்லது அவர் சொல்றத கேட்டால் அவங்களுக்கு கேடு கிடையாது அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க அவர் யாருன்னு சொன்னா உத்மா பின் ரபியா ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம பார்ப்போம் உமேர் பின் வகாப் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு முஸ்லீம்களுடைய படையுடைய எண்ணிக்கையை பார்க்க வர்றார் அறிஞ்சு அதை பத்தி ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிட்டுக்காக வரார் இப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்துட்டு அவரோட எண்ணிக்கை கம்மியாக தான் தீர்க்க எண்ணிக்கையெல்லாம் பார்த்துட்டு குறைசிகள்கிட்ட போறாரு ஓ குறைசிகளே நான் வந்துட்டு ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகத்தின் மேலே உட்கார்ந்து மரணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தேன் நான் அதே போல அவங்க வந்துட்டு அவங்க எதில் அடைக்கலம் தேடுறாங்கன்னா வால் வாழ வச்சுனா அடைக்கலமே தேடுறாங்க அதாவது மரணத்திற்கு தயாராக இருக்கிறாங்க மரணத்திற்கு தயாராக இருக்கிறாங்க அவர்கள் அதே போல எந்த அளவுன்னு சொன்னா அவங்க மரணிக்கத்துக்கு முன்னாடி குறைந்தபட்சம் உங்க தலைகளில் ஒவ்வொன்றையாவது எடுத்துருவாங்க அதனால நீங்க அவர்களை வந்து அஞ்சு நீங்க வந்துட்டு அவர்களை நம்ம தாக்கி ஆகணுமா அப்படிங்கறத நீங்க மறுபரிசீலனை பண்ணிக்கோங்க அவர்கள் வந்து ரொம்ப உக்கிரமான முறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு மேலும் இன்னொரு அறிவிப்பில் வருது ஒட்டகத்துடைய பின்புறத்தில் உட்கார்ந்து பாம்பு போல அவங்க இருந்தாங்க வாழ் ஏந்தி இருக்கக்கூடிய பாம்பு போல இருந்தாங்க பாம்பு ஏன் இந்த ஓம சொல்லப்பட்டுச்சுன்னா யோசிச்சு பார்க்கணும் நம்ம பாம்பு சைலண்டாக இருக்கும் மெலிஸ்டாக தான் இருக்கும் சாப்பாக்கில் அந்த நேரத்தில் மெலிஞ்ச நிலை தான் இருந்தாங்க மெலிஞ்ச நிலை தான் இருக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய மனிதனாக மனுஷனாக இருந்தாலும் பாம்பை பார்த்தா பயப்படுறமா இல்லையா அந்தளவு விச விசமாக அவங்களுக்கு தெரிஞ்சாங்க நம்மளை இன்னைக்கு சும்மா விட மாட்டாங்க இவங்க வால் ஏந்தி இருக்கக்கூடிய பாம்பு போல அவங்க நெளிந்து கொண்டும் வளைந்து கொண்டும் அந்த மாதிரி என் கண்ணுக்கு அவங்க போட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இவரும் சொன்னதும் இரண்டாவது ஹக்கீம் இபின் என்ன பண்றாரு சிக போட்டகத்தில் உட்கார்ந்து இருக்காரு அவர்கிட்ட சொல்றாரு இன்னைக்கு உலகம் இருக்க வரைக்கும் இந்த செயல் வந்து வரலாற்றுல பேசப்படும் நீங்க என்ன பண்ணுங்க முத்துபாபின் ரபியாட்ட சொல்றாரு முக்கியமான நம்பர் குறைசி தலைவர்கள் மிக முக்கிய தலைவர்கள் இவரு ஒருத்தர் நீங்க வந்து இந்த செயலை செய்யுங்க தயவு செஞ்சு உங்க நீங்க திரும்பி போயிருங்க நம்ம எல்லாம் திரும்பி போயிருவோம் திரும்பி போய் இந்த அமர் பின் ஹதரமி யார் இவரு நம்ம போன அமர்வுல பார்த்தோம் நபிஸ்லாசுடைய ஷராய அங்க போய் தாக்குச்சு இல்ல அப்துல் ரமான் அவுஃப் அவருடைய தலைமையில் போன அந்த நாலு பேர் போனதுல ஒருத்தங்களை கொலை பண்ணாங்கல்ல அதுதான் இவரு இவரு யாருன்னு சொன்னா இவங்களுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடியவர் உத்துபாபின் ரபியாவுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடியவர் நீங்க உங்க பாதுகாப்புல இருக்கக்கூடிய நபருக்கு குடும்பத்துக்கு நீங்க ரத்த தொகையை கொடுத்துருங்க அவங்களுடைய குடும்பத்தை நீங்க பாத்துக்கோங்க இந்த போர் வேணாம் நீங்க அவங்களை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்துட்டு இவருக்கும் அதே எண்ணம் தான் யாருக்கு உத்துபாபின் போயிருவோம் உத்துபா அப்ப இவர் என்ன பண்றாரு ஹக்கீம் இபின் ஹிசாம் உடனே இவர் போய் அங்கேயும் போய் சொல்றாரு அபுஜக்ட்ட போய் சொல்றாரு உடனே அங்க வந்துட்டு அங்க வந்துட்டு இவர் என்ன சொல்றாரு இந்த ஹீம் பின் நிசாமு முகம்மதுக்காக நம்மளுடைய சொந்தங்களையும் நம்ம கொள்ளணுமா அங்க இருக்கக்கூடிய எல்லாமே மக்கள் அவங்களோட சொந்தம் தானே அவருடைய மகன் தந்தை சிறிய தந்தை பெரிய தந்தை சகோதரன் தானே முகமது ஒரு நபருக்காக நம்ம வந்து அனைவரையும் கொல்லணுமா அதே போல இவர்களை நம்ம விட்டுட்டா கூட மற்ற அரபுகளை எப்படி இருந்தாலும் கொண்டுருவாங்க நம்ம வந்து பயப்படுத்தவில்லை ஒருவேளை அரபுகளை வந்து இவங்க ஜெயிச்சிட்டாலும் இவங்க நம்மளை விட்டுருவாங்க ஏன்னா நம்ம வந்து படை தாக்குற அளவுக்கு வந்துட்டு இவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருணை கட்டு நம்ம விட்டுருவாங்க எப்படியா இருந்தாலும் நலவு என்னன்னு சொன்னா விட்டுட்டு போறதா நலவு அப்படின்னு உத்துபா வந்து ஹக்கீம் இப்படின்னு ஹிசாம் சொல்லி இத போய் அபிஜகிட்ட சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இதை போயிட்டு அபிஜகிட்ட போய் சொல்லி கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் ஹக்கீம் ஹிசாம் உடனே அபிஜகல் வந்துட்டு உத்துபாவுக்கு வேற ஆலையே கிடைக்கலையா உன்ன தூது அனு உன்ன தவிர வேற ஆலையே கிடைக்கலையா தூது அனுப்புறதுக்கு அப்படின்னு அவரை வந்து கோபம் மூட்டுற வகையில அவரை கேவலப்படுத்துற வகையில பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான் மேலும் என்ன சொல்றான்னு சொன்ன அபிஜகளு இந்த உத்பாபின் ரபியாவுக்கு வயிறு ஃபுல்லா பயம் நிறைஞ்சிருக்கு முகமது படையையும் அவர்களுடைய சஹாபாக்களுடைய படையை பார்த்து வயிறு ஃபுல்லா பயம் பயம் நிறைஞ்சிருக்குது இவருக்கு எப்படி தோணுதுன்னு சொன்னா அங்க அதுவும் வந்து உத்பாபின் ரபியாவுடைய மகன் அங்க இருக்காரு இப்ப அவருடைய மகனுக்காக தான் நம்ம போர் செய்வோனா போர் செஞ்சா நம்ம எல்லாம் அவர்களை தீனிக்காக காத்திருக்க கூடிய ஒட்டகத்தை எப்படி கொள்ளுவோமோ அந்த மாதிரி கொண்டுருவோம்னு உத்துவாக்கு தெரியும் அதனாலதான் பயப்படுறாரு தன்னுடைய மகனும் செத்துருவாங்க அப்படின்னு பயப்பட்டுட்டு தான் படையை திருப்பிக்கிட்டு போலான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமிச்ச உடனே இந்த நபர் வந்துடுறாரு இந்த நபர் ஹக்கீம் பின்ஸாம் வந்து அபிஜக என்ன பண்றான்னு சொன்னா இந்த அமருபின் ஹதரமி இறந்து போனார்ல அந்த ஷராயால அந்த இறந்து போனவருடைய சகோதரர்கிட்ட போயிட்டு சொல்றாரு இங்க பேரு உத்துபா வந்து இந்த படைய வாபஸ் வாங்கிக்கலாங்கிறாரு உன்னுடைய சகோதரனுடைய உயிருக்காக தான் நம்ம இவ்வளவு பேர் கிளம்பி வந்தோம் இப்படி சொல்றாரு அப்படின்னா உடனே இந்த சகோதரர் என்ன பண்றாரு அமர் பின் சகோதரமி அவருடைய சகோதரர் வந்துட்டு குறைசிகள் இருக்கக்கூடிய படைக்கு போய் அமருக்கு அமருக்கு ஏற்பட்ட நாசமே அமருக்கு ஏற்பட்ட துன்பமே இங்க பாருங்க ஒருத்தர் அநியாயமா கொண்டுட்டாங்க அவரு அவருக்காக நம்ம வந்தோம் படை போரிடுறதுக்காக படையை திரட்டிட்டு வந்தோம் இவர் போலான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப உக்கிரமான ஒரு உரை நிகழ்த்தினார் உக்கிரமான முறையில் ஓலம் விடுறாரு ஒப்பாரி வைக்கிறார் ஒப்பாரி வச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் உக்கிரம் போர் உக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்படின்னு விசா கிராமத்தில் சொல்லி காட்டுறாரு இவருடைய அந்த உரை அந்த ஓலம் அந்த ஒப்பாரி தான் அவர்களுக்கு போர் செய்யணுங்கிற எண்ணம் வந்து திரும்ப தலை தூக்குது அது வரைக்கும் எல்லாருமே பயந்து பயந்து பயந்து இருந்தாங்க அல்ல அவருடைய உள்ளத்தில் பயம் போட்டுருந்தாங்க இத சொன்ன உடனே அவர்களுடைய போருடைய உக்கிரம் தொடங்கிடுச்சு எந்த அளவுக்கு சொன்னா உத்துபாவும் ஒரு என்ன என்ன சொல்றான்னு சொன்னா அபுஜகளை குறிப்பிட்டு மஞ்சகள மஞ்ச நிறமுடைய பின்புறத்தை கொண்ட இந்த இழிவடைஞ்ச அபுஜகள் இருக்கிறானே அவ வந்து அவனுடைய வயிறு பயத்தால நிறைஞ்சிருக்கா இல்ல என்னுடைய வயிறு வந்து வயத்தால என்னுடைய வயிறு பயத்தால நிறைஞ்சிருக்கா அப்படின்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படையை திருப்பிக்கிட்டு போலான்னு இந்த உத்துபாக படையில முதல் நம்பரா போய் நிக்கிறார் தன்னை வந்து பெரிய பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட படையில முதல் வரிசையில முதல் நபராக நிக்கக்கூடிய அளவுக்கு படை உக்கரமாக மாறிடுச்சு அவங்களுக்குள்ளேயே பெருமையை ஊட்டிக்கிட்டு ஓலம் விட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சனால வேணான்னு சொன்ன நபர் கூட முதல் வரிசையில முதல் நபர் நிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்ப என்ன ஆகுது சொன்னா நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இதுல நமக்கு என்ன படிப்பனா நம்பி சில சொல்லி காட்டினாங்க அந்த சிகப்பு ஒட்டகத்தில் வரக்கூடிய அந்த நபர் யாரும் உத்துமா திரும்ப போலான்னு சொன்னார்ல அவரு சொல்லக்கூடிய அபிப்பிராயத்தை கேட்டா அவங்களுக்கு கேடு வராது அப்படின்னு படையெல்லாம் போர்லாம் தொடங்கத்துக்கு முன்னாடி நம்ப சொன்னாங்க இப்ப இங்க வந்து இவர்கள் பாருங்க போர் வேணாம்னு அவரு சொல்றாரு நடுநிலையாக இருக்கிறார் அவர் போர் வேணாம் ஏன் வந்து நம்மளுடைய சகோதரர்களை நாமளே கொல்லணும் நம்மளுடைய உறவினர்களை நாமளே கொல்லணும் அப்படிங்கிறார் அபுசுஃபியானும் இதே சொன்னார் அபுசுஃபியானு வேணாம் படை வேணாம் நம்மளுடைய பொருள் நம்ம கிடைச்சிருச்சு போயிடலாம் அப்படின்னு தான் மேலும் வந்து ஹக்கீம் அப்படிங்கிற நபரும் இதே தான் சொன்னார் அதே போல இன்னும் பனுசஹரா அப்படிங்கிற ஒரு கோத்திரமே படைக்கு வந்துட்டு திரும்ப போயிருச்சு நாங்க போரிட வரல அப்படின்னு சொல்லிட்டு அக்கனாசிப்னு சுரேக் அப்படிங்கிற அவருடைய தலைமையில் பனுசகராங்கிற கோத்திரம் வந்துச்சு கூட தான் அவர்கள் திரும்பியே போயிட்டாங்க வேணான்னு அப்ப அவர்கள் வந்து மாடரேட்டா நடுநிலையாக தான் இருக்கிறாங்க நடுநிலையா தான் இருந்தாங்க இன்னைக்கும் பாருங்க மக்கள் வந்துட்டு இத்தனை பேர் அவர்கள் வந்துட்டு வேணா வேணா வேணா போகலாம் போயிடலாம் சொன்னாலும் சிலர்கள் திரும்ப போனாலுமே அவர்களுக்கு பாருங்க ஒரு கட்டத்துல எல்லாம் ஒன்னு சேர்ந்து தாக்கதான் வராங்க இன்னைக்கும் அதே நிலைமைதான் இன்னைக்கும் இந்த நடுநிலையாளர்கள் பாருங்களேன் ஒரு காபீரை தாக்கினா ஓல முடுவாங்க ஒரு காபீருடைய நாட்டை அடிச்சா அவர்களுக்கு உள்ளம் வந்து தாங்காது முதலாவதா போய் மனிதனயம் அப்படி இப்படி நிப்பாங்க ஒரு முஸ்லீமுடைய நாட்டை அடிச்சா கண்டுக்கவே மாட்டாங்க பலஸ்தீன் அடிச்சா கண்டுக்க மாட்டாங்க சீனா இருக்கக்கூடிய உய்கூர் முஸ்லீம்கள் அடிச்சா கண்டுக்க மாட்டாங்க காஷ்மீர் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அடிச்சா கண்டுக்க மாட்டாங்க எந்த மனித உரிமை அமைப்பாது தலையிடுதா முஸ்லீம்கள் அடிச்சா எல்லாம் அல்லாவுடைய தீன் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றவங்களுக்கு துன்புறுத்தல் தரப்படுதோ அப்ப இந்த நடுநிலையான்கள் இது போன்ற நடுநிலையாளர்கள் எல்லாம் வாயத்திற்க மாட்டாங்க அவர்கள் ஒருவர ஒருவராவாங்க இந்த உத்துபா போல இப்ப இதுல இது அனைத்து நபிமாறுகளுக்கும் நடந்தது நமக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு இத நம்ம தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய மார்க்கத்தை எதிர்க்கறதுக்காக அவர்களுக்கு வளமுறையை மாத்தறது கூட அவங்க தயங்கிக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு குறைசுகள் வந்துட்டு அங்க உம்ராவுக்கு வரக்கூடிய நபர்களை எக்காரணத்தை கொண்டு அவர்களுக்கு துன்புறுத்த மாட்டாங்க அவர்களுக்கு விருந்தம்போல் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா பாருங்க அபுசுஃபான் அபுசுஃபியானுடைய மகன் வந்து முஸ்லீம்களுடைய படையில கைதியா இருப்பாரு அவங்க பாருங்க முஸ்லீம் ஒரு அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு முஸ்லீம் உம்ரா செய்ய போவார் அவரை பிடிச்சி கைதியா வச்சுக்குவாங்க உம்ரா செய்யக்கூடிய நபர்களை அவர்கள் கைது பண்ணக்கூடிய துன்புறுத்தக்கூடிய வழக்கம் இல்லாமல் இருந்துச்சு வழக்கத்தையும் மாத்திக்குவாங்க அவங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா முஸ்லீமுக்கு ஒரு மாதிரி நீதி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி நீதி முஸ்லீமுக்குன்னா நீதி மாறுபடுது அதே இன்னைக்கு அவங்களும் பண்ணாங்க அவங்க பண்ணாதான் அந்த குறைசி காபியர்கள் என்ன பண்ணாங்களோ அதே தான் இன்றைய காபியர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர்களை ஒரு கைதியை அரஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க யாரு உம்ராக் வந்த ஒரு நபரை கைதையை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீ என்னுடைய மகனை விட்டாதான் நான் இந்த உம்ரா வந்த நபரை விடுவேன் அப்படின்னு சொன்ன போல நபிசுல்லாம் அபுல் சுஃபியனுடைய மகனை விடுறாரு அப்புறம் உம்ராக் வந்த நபரையும் அவங்க விடுவிக்கிறான் அப்ப முஸ்லீம்கள் கொல்லவும் தயங்கிட மாட்டாங்க போரிடவும் தயங்கிட மாட்டாங்க அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நியதி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அல்லாவுடைய தீன ஒழிக்கிறதுக்குன்னா always in pair of 2 Fish, the incarcerated fixtures here such as the Seals, the people like, the guffar ones live like, the majority there are nothing and they can't know then so let's see, God have said that salvation of God he discussed a lasso andأ怎麼樣 to catch the government warm away from the coast to the north, bogningcam.. seu meow Zombie should be captured against all the polls அப்ப மேலும் வந்து அல்லா தலா எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி நான்காம் அவசரத்தை சொல்லி காட்டுறான் மேலும் நீங்க இதையும் நினைச்சு பாருங்க நீங்க போரிட்ட போது அவ வந்து யாரு அல்ல உங்களுடைய கண்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையை குறைவாகவும் அவர்களுடைய கண்ணுக்கு உங்களுடைய எண்ணிக்கையை குறைவாகவும் நல்லா கவனிங்க அவர்களுடைய கண்ணுக்கு உங்களுடைய எண்ணிக்கைய குறைவாக தான் காமிச்சாங்க அல்ல குறைவாகவும் காண்பித்தான் எதற்காகவனில் நிகழ வேண்டிய செயலை அல்லாஹ் வெளிப்படுத்திட வேண்டும் என்பதற்காக இறுதியில் விவகாரங்கள் அனைத்தும் அல்லாவிடமே திருப்பி கொண்டு வரப்படும் அப்படின்னு அல்லா தர சொல்றான் பாருங்க சரி ஒரு லாஜிக் இருக்கா இல்லையா உங்களுடைய கண்ணுக்கு அவங்கள குறைவா காமிச்சேன்னு சொன்னா ஒரு ஓகே இவர்களுடைய உள்ளத்தை திடப்படுத்துறதுக்காக அவங்களுடைய கண்ணுக்கு ஏன் முஸ்லிம்களை கம்மியாக காட்டணும் அதிகமா காமிக்கிறதுனா ஒரு லாஜிக் அல்லா குறைவா காமிச்சேன்னு சொல்றான் ஏன்னு சொல்றான் நிகழ்ந்துணும்ல்லா நாடுத நிகழ்த்தி காட்டுறதுக்காக ஒருவேளை அவங்க கண்ணுக்கு இவர்களை அதிகமாக்கி காமிச்சிருந்தா அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க மசூரா பண்ணி போற நிலங்கள திரும்ப வந்தவங்க அதிகமா காமிச்சிருந்தா கண்டிப்பா போயிருப்பாங்க அப்ப அல்லா பாருங்க இவர்களோட எண்ணிக்கையை கம்மியா தான் காமிச்சிடும் வரணும் வந்து அடி வாங்கி அல்லாவுடைய குஃபு குஃபுருக்காக போராடுனவர்களை அந்த காசிரிகளை ஒளிச்சு காட்டணதுக்காக அவர்களோட கண்ணுக்கு அல்ல கம்மியா தான் காமிக்கிறான் அப்ப அல்லாவுடைய பாருங்க எந்த அளவு அல்லாவுடைய வல்லமை பாருங்க அவர்கள் குளிப்பு கடமையோட இருக்க கூடாது அந்த எண்ணம் மலையை கூட இறக்கி தரங்கிறான் கேமத்தினா வரைக்கும் அது பதிவாக இருக்கும் குரான்லையும் பதிஞ்சு வைக்கிறான் இது அல்ல குரான் சொல்லணும்னு அவசியமா மலையை இறக்குன நீங்க சைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த சஞ்சலங்களை உங்களுக்கு தீக்குணுங்கிறதுக்காக மலையை இறக்குனா அல்லா இதை பதிவு பண்ண வைக்கணும் ஏதாவது ஒரு தேவை இருக்கான் நம்மளுடைய நம்ம ஈமானுடைய உறுதி உறுதியை உறுதிப்படுத்துறதுக்காக நம்மளுடைய ஈமான உறுதிப்படுத்துறதுக்காக அப்ப முஸ்லிம்களுடைய படையும் அல்லா வந்து கம்மியாக காமிச்சான் நிகழ வேண்டியது நிகழ வேண்டும் என்பதற்காக அப்படின்னு நல்லா தலா சொல்லி காட்டும் அப்ப போர் முனையில வந்துட்டு இந்த போர் முறை இருக்கே நபிசுல்லா வந்து பதில் வந்து எந்த போர் முறையை கையாண்டாங்கன்னு சொன்னா அரபுகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை இருக்கு அந்த முறையை பயன்படுத்தல அந்த முறை என்னன்னு சொன்னா அல் குர் வல் புர் அப்படிங்கிற ஒரு முறை இது என்னன்னு சொன்னா ஒரு ஒழுங்கற்ற முறை போவாங்க தாக்குவாங்க திரும்ப வந்துருவாங்க அடுத்த நாள் போவாங்க தாக்குவாங்க இந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்ற முறை எல்லா படையும் கலந்து கிழந்து இருப்பாங்க ஈட்டி படையா இருக்கட்டும் வால் படையா இருக்கட்டும் அம்பு எல்லாமே ஒரு ஒழுங்கற்ற முறையா இருக்கும் இந்த முறையை நபிசிரவரசனம் பின்பற்றல இதுதான் அரபுகளுடைய வழக்கமாக இருந்துச்சு நபிசில அரச பின்பற்றுறது வந்து அணி அணியாக பிரித்து வச்சாங்க பல அணிகளாக பிரிச்சாங்க அதுல முதல் அணி முதல் அணிகள் வந்து ஈட்டி எழுதியிருக்கக்கூடிய அந்த அணி வால் வச்சு போரிடக்கூடிய அணி இவர்களை ஒன்னு ஒன்னா நிறுத்தி பின்னாடி அம்பு எய்யக்கூடிய அணியை வச்சிருந்தாங்க இவர்கள் என்ன பண்றதுனா அம்பு ஏறுது எதிரிகள் நோக்கி இவர்களை முன்னோக்கி வரவிடாத மாதிரி அம்பு ஏறுது இது அரபுகளுக்கு ஒரு புது முறையா இருந்துச்சு இது எப்படி கைகொள்றதுன்னு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு வித்தியாசமான முறையா இருந்துச்சு நபிசுல்லா இந்த முறையை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க மேலும் வந்து இந்த முறை இந்த முறையோட பெயர் வந்து ஜப் அப்படிங்கிற முறை போர் முறை இது வந்து ரோமர்களிடத்துலயும் பார்சிகர்களிடத்துலேயும் இருந்த ஒரு முறையாக இருந்தது மேலும் இந்த முறையை பத்தி அல்லாஹலா அறுபத்தி ஓராவத்தில நாலாவது சொல்லி காட்டுறோம் அல்லா வந்து யாரு வந்து ஈயத்தால வார்க்கப்பட்டவர்கள் போல நின்னு உறுதியாக அணியணியாக நின்று போராடுறாங்களோ அவங்கள அல்லா நேசிக்கிறான் அப்படின்னு இந்த முறையை கூட அல்லாத்தலா குறிப்பிடறான் குரான் மேலும் இந்த இந்த போர் முறையில தளபதி போர் தளபதி இருக்காரு அமீர் அவரு வந்து சரியான முறையில அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா கொடுக்கலாம் அனைத்து கட்டுப்பாடோடு வச்சிருக்கலாம் போற ஒரு உருக்குலைந்த நிலையில வைக்காம அந்த மொத்த போரையும் மொத்த படையையும் இவர்கள் ஒரு கட்டுப்பாட்டில் பெரும்பான்மையான அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆர்வம் இது அல்லாவுடைய கட்டளையாகவும் இருந்துச்சு நபிய வந்து நீங்க ஆர்வம் முட்டுங்க அப்படின்னு அல்லா கட்டளை இடம் எட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாம் வசனத்துல அதே சூழத்தில் அல்பா ல அறுபத்தி ஐந்தாம் நீங்க போர் புரிவதில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஆர்வம் ஊட்டுவீராங்க உங்களில் நினை குலையாத இருபது பேர் இருப்பின் இறை நிராகரிப்பாளர்களின் இருநூறு பேரை அவர்கள் வென்று விடுவார்கள் மேலும் இத்தகையோர் உங்களில் பேர் இருந்தால் இறை மறுப்பாளர்களில் ஓராயிரம் பேரை அவர்கள் வென்று விடுவார்கள் ஏனெனில் இவர்கள் புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கின்றனர் அப்ப நல்லா சொல்றான் நீங்க இருபது பேர் இருந்தா அவர்களை இருநூறு பேரை நீங்க எதிர்கொள்ளலாம் நீங்க நூறு பேர் இருந்தா அவங்கள ஆயிரம் பேத்தை நீங்க எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க ஆர்வம் மட்டுங்க அப்படி நல்லா தலா சொல்றான் இந்த உதாரணத்தை சொல்லி மேலும் வந்து நபிசில் படைக்கு முன்னாடி நின்றுட்டு படை அணியா நிப்பாட்டிட்டு படைக்கு முன்னாடி போயிட்டு நபிசில் சொல்றாங்க யாரெல்லாம் புறமுதுகிட்டு காட்டி ஓடாம இங்க இருக்கிறீங்களோ அவர்கள் அனைவருக்கும் சொருக்கம் அப்படிங்கிறாங்க ஆர்வம் மேலும் நபிசில் சகி முஸ்லீம் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு நபிசிலம் சொல்றாங்க சமாவாதி அதாவது வாங்க வாங்க வாங்க வானத்தையும் அடைஞ்சுக்கிறதுக்காக நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த படையில யாரு மரணிக்கிறாங்களோ இந்த போர்ல யாரு வந்து போரிட்டு மரணிக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த வானத்தையும் பூமியையும் விட பெரிய ஒரு சொர்க்கத்தை அல்லா தருவான் அப்படின்னு சொல்லி ஆர்வம் அப்ப அங்க இருக்கக்கூடிய உமர் பின் அல் ஹம் அப்படிங்கிற ஒரு சஹாபி அவர் என்ன பண்றாங்க பூமியாக மிகப்பெரிய சொர்க்கத்தை அல்லா தருவான் சாத்தியமா அப்படின்னு சொன்னிஸ் ஆமா அப்படின்ன பிறகு அவர் பஹ்ங்கிறார் இருக்கட்டும் அந்த மாதிரி சொல்றார் அது நபிசுவ்கு வித்தியாசமாக தெரியுது சொல்ல எதை அவர் ஒரு கையில வாழ்த்திட்டு இன்னொரு கையில பேரிச்சம்பளங்களை எடுத்துட்டு இந்த பேரிச்சம்பளம் தீர்ற அளவுக்கு நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் தான் அதுவே என் வாழ்நாள்ல அதிகமான நேரம் தான் இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் வந்து அல்லாவுடைய பாதையை சகிதாவணும் அது வரைக்கும் இந்த பேர் மனம் தீர்ற வரைக்கும் நீண்ட காலம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி வந்து அந்த போர்ல வீரமரணம் அடைகிறாரு அந்த சொர்க்கத்தையும் அடைஞ்சுக்கிறார் ஆர்வம் அடுத்து குறைசி தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் எப்படி இருந்தாங்க குறிப்பாக வந்து சகி புகார் வரக்கூடிய ஒரு ஹதீஷ் அப்துல்லா மசூது அல்ல ஹதீஸ் உமையாபின் கலப் இவன் வந்து முக்கியமான குறைசி தலைவர்கள் ஒருத்தன் இவனுடைய நண்பர் யாருன்னு சொன்னா சாது இவர்கள் வந்து உம்ரா போகும் அவங்க உம்ராவுக்கு போகும்போது அபிஜகம் வந்து தடுத்தான் இவருடைய பாதுகாப்புல தான் இவர் உம்ரா போனார் ஆனா அபிஜகம் தடுத்தான் இங்க வந்து போன நபி எதிரி அங்க நிம்மதியா இருக்கும் நீ இங்க வந்து உம்ரா செய்விய தடுத்தப்ப அவர் என்ன சொன்னாரு உங்களுடைய வியாபார குழு அங்கிட்டுகிட்டு தான் போயிட்டு வரோம் எங்க இடத்துல தான் தாண்டி வரணும் உங்களுடைய வியாபார குழுவை நான் தாக்குவேன் நான் பிடிப்பேன் நீ என்ன உம்ரா செய்ய விட்டு தடுத்தா உன்னோட வியாபாரக்குழு ஒழுங்காக போயிட்டு வர முடியாதுன்னு மிரட்டினா பிறகு உடனே வந்துட்டு உமையா யாரு உமையா நண்பர் உமையா வந்து அப்துல்லாபின் மசூதுக்கு சாரி உமையா உமையாபின் கலப் வந்து சாதுக்குனு முகாவில்லானுக்கும் நண்பர் தான் அவருடைய அடைக்கலத்தில்தான் வந்து இவர் இருக்கிறாரு உமரா செய்கிறதுக்கு அவருடைய அடைக்கலத்துல தான் வராரு சேர்ந்துக்கிறாரு நியாயத்தின் பக்கம் நிக்காம அநியாயக்காரர்கள் தானே குஃபு பக்கமே சேர்ந்துக்கிட்டு அபிஜகளை பார்த்து இப்ப பேசாத படைய உங்களுடைய வியாபார குழு நான் நான் தாக்குவேன் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவரு சாதிபுரம் முகாதம் என்ன சொல்றாரு நீயே முஸ்லீம்களுடைய கையால தான் சாக போற நபி சிவாசி சொல்லி இருக்காங்க முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்க முஸ்லீம்களோட முஸ்லீம் நபர்களால் தான் நீயே கொலை செய்யப்படுவேன் சொன்ன உடனே அவருக்கு பயம் உங்களுடைய நபி அப்படியா சொன்னாரு முஸ்லீம்களுடைய கையாலைய நான் கொல்லப்படுவேன் சொன்னாரு சரி அது இருக்கட்டும் மக்காவளே வச்சு கொல்லப்படுவேன் சொன்னாரா அப்படின்னு கேட்கலாம் பத்தி நபி சிவாசி சொல்லல அவனுக்கு பாருங்க இதை கேட்ட உடனே தன்னுடைய மனைவிட்டை போறான் இந்த சம்பவம் நடந்த உடனே தன்னுடைய மனைவி போயிட்டு நடந்த சொல்றான் இந்த மாதிரி மகம சொல்லிருக்காரு கண்டிப்பா நடக்கும் அவங்களுக்கு நடக்கும் தெரியுது பெருமைனால ஈமான் கொள்ளல நான் இவ்வளவு நாளா ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறேன் என்ன அல்ல நபியாக்களை அவரை போய் நான் நபியா பின்பற்றுறதா அப்படிங்கிற பெருமை அவர்களுக்கு தன்னுடைய மனைவி போய் சொல்றான் இந்த மாதிரி சாதுன்னு முகாது இல்லான்னு சொல்றாரு கண்டிப்பா அது நடக்கும் நபி சொல்லிட்டாருனா கண்டிப்பா நடக்கும் அதனால நான் மக்காவுக்கு வெளியே போகவே மாட்டேன் மக்காவில் இருந்தா நம்ம விஸ்வாசம் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கேன் ஹரம் பகுதிக்குள்ள கொள்ள மாட்டாங்க என்ன நடந்தாலும் நான் என்னுடைய மரணம் வரைக்கும் நான் மக்காவுக்கு வெளியில போட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு அங்கே இருக்கிறான் இப்ப இந்த படை கிளம்பும் போது படை கிளம்போது இல்ல அப்ப அபிஜகன் வந்து நீ என்ன வயசான கிளவியா பொம்பளையோட பொம்பளைகளா இருக்கிற வந்து போரிடுன்னு சொல்லிட்டு சுக்கரமாக போமாட்டேன் சத்தியம மொணி வச்சிருந்தவரை வந்து உக்கரமாக வந்து பேசலாம் அபிஜகன் அப்ப அவரும் வந்துட்டு சேரி போயிருவோம் மனைவி ஞாபகம் விட்டுறாங்க நீங்க போட்ட சத்தியம் ஞாபகம் இருக்கா ஆல்ரெடி நபிசிரம் சொல்லியிருக்கிறாங்க முக் முஸ்லீம்களுடைய கையால தான் மரணம் இருக்குன்னு அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கும் அது நினைவு இருக்கு எனக்கு நினைவு இருக்குதுல நல்ல ஒட்டகமா நான் எடுத்துக்கிறேன் குறைசுகள் போய் ஒவ்வொரு இடத்துலயா முகாம்ட்டு தங்குவாங்கல்ல ஒவ்வொரு முகாமா அவங்க நிக்கிறப்ப நான் பின்னாடி வந்துடுறேன் இவனும் ஒவ்வொரு முகாம் போறப்பவும் அடுத்த முகாமில் நம்ம வந்துருவோம் அடுத்த முகாமில வந்துருவோம் அடுத்த முகாமில் வந்துருவோம் நினச்சிக்கிட்டேதான் போயிட்டு இருந்தேன் பதிர்களத்து வரைக்கும் போயிட்டான் அப்ப பாருங்க அங்க பத்திர்களத்துக்கும் போய் பொருள் நின்று அங்க பாருங்க அப்துர் ரம்மான் இவர்களுடைய இவர்களும் இந்த சஹாபியும் இந்த உமையாவும் நண்பர்கள் மக்காவில் இருக்கும்போது நண்பர்கள் இன்னும் சொல்ல இவர்கள் வந்து வியாபார தோழர்கள் ரெண்டு பேரும் மக்காவில் வந்து அப்துல் ரமான் அவர்களுடைய வியாபார விஷயங்கள் எல்லாம் இவர் பாத்துக்குவாரு யாரு இவன் உமையா பாத்துக்குவான் உமையா அப்படின்னு கலப் அங்கு மதினாவில் நடக்கக்கூடிய அந்த பொருளாதார வியாபார விஷயங்களை இவனுக்குரியதை உமையாவுக்குரியத அப்துல் ரமான் அவுருல்லு பாத்துக்கோங்க அந்த அளவு நெருக்கமான ஒரு நபர்கள் அப்ப இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா உமையா இந்த போர் ஆரம்பிச்ச பிறகு உமையா வந்து அப்துல் ரமான் அவுஃப் இல்லான்னு வந்துட்டு அங்க கிடைக்கூடிய நடந்து ஆயுதங்கள்லாம் சிதறி கிடக்கும் போது கனிமத் பொருட்கள் அப்துல் அம்ய பேர் வந்து அப்துல் அம்ரு அமருடைய அடிமை நடத்தான் அவர் மாத்தி அப்துல் ரமான் வச்சுக்கிட்டார் அல்லாவுக்கு மாற்றமான பெயர்களை வைக்கக்கூடாது குறிப்பாக பெயரை தவறான பேர் இன்னைக்கு நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய பேரு அரசனுக்கு அரசன் அர்த்தம் சைப் ஒரு சையான ஒரு ஹதீஸ் வருது சைப் வரக்கூடிய ஹதீஸ் மக்களிலே கியாமத்தினால் வெறுப்பு கூடியவர் மலிக்குள் அம்லாக் அப்படிங்கிற பேர் வைக்கக்கூடிய நபர் தான் சொல்லி காட்டுறாங்க அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா அரசனுக்கெல்லாம் அரசன் அர்த்தம் சாகுல் அமிதுடைய அர்த்தமும் அதுதான் அந்த பெயர் வைக்க கூடாது போல இவர் பெயரை மாத்திக்கிறார் அப்துல் அம்ர் அப்படிங்கிற அம்ருடைய அடிமைங்கிறத மாத்திட்டு அப்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடிமைன்னு மாத்திக்கிறார் ஆனா இவன் பாருங்க உமையா வந்துட்டு குறைசுகள் ரஹ்மானதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ரஹ்மான்கிற பண்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்ப அப்துல் அமர் அப்துல் அமர்னு கூப்பிடுறாங்க அந்த அவர் ஆயுதத்தை எடுத்துட்டு இருக்கும்போது இது அப்துல் ரஹ்மான் அவுஃப் இல்லாமவே அறிவிக்கக்கூடிய செய்தி இது என்ன வந்து அப்துல் அமர் அப்துல் அம்ர்னு கூப்பிட்டான் நான் திரும்பவே இல்லை அப்புறம் அப்துல் இலா திரும்ப பக்கத்தில் வந்து ஏன் நான் திரும்ப திரும்ப உன்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டான் திரும்பவே மாட்டேங்கிறேன் அப்படின்ன பிறகு அது என்னுடைய பேர் கிடையாது என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் கூப்பிடறதுக்கு இவன் மறுக்கிறான் நீ அப்துல் இலானே கூப்பிடுன பிறகு அப்துல் இலாங்கிறத கூப்பிட்டு இலா இலாங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டாங்க ரேவன் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அப்துல் இலா அப்படின்னு கூப்பிட்ட பிறகு அவர் வந்துட்டு யாரு உமையா கொடுக்கிறார் அவருக்கு ஒரு நல்ல சலுகை கொடுக்கிறார் இந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களா கனிமத்து இதோட சிறந்த ஒரு செயலை நான் சொல்லிட்டா எங்களை கைதியாக பிடிச்சிக்கோ அவனுக்கு உயிர் பயம் முஸ்லிம்களுடைய படையில செத்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயிர் பயம் நீ கைதியா பிடிச்சா கொல்லக்கூடாது இல்ல அப்ப நீங்க என்னையும் என்னுடைய மகனையும் கைதியா பிடிச்சுக்கோ ஏன்னா என்னுடைய தலைக்காக என்னுடைய மகனுடைய தலைக்காக எனக்கு மக்களால எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே கொடுத்து என்னை மீட்டுட்டு போவாங்க உனக்கு அந்த பொருள் கிடைக்கும் இந்த இந்த சின்ன ஆயுதங்கள்ல கிடைப்பதை விட கனிமத்தை விட உனக்கு அதுல பெரிய உனக்கு பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்துல் அப்துல் ரமான் அவுஃப் ரஜிழுவோம் பிடிச்சு வச்சுக்கிறாரு கைதியா வச்சுக்கிறார் உடனே இதை பார்த்த பிறகு பிலால் பின் ரபா யாரு பிலால் ரிலான யாரு இவரு இந்த உமையானு கலப்பிட்ட தான் அடிமையாக இருந்தவர் கொஞ்ச நஞ்ச துன்பமா அனுபவிச்சாங்க இந்த உமையாவிடம் இருந்து அது சொல்லி சொல்லி மாலாது அனைவருக்குமே தெரியும் பிளால் அடைந்த துன்பங்கள் பிளால் இதை பார்த்த உடனேயே அவனை கொடுங்க நான் வெட்டி ஆகணும் உமையாவ வெட்டியே ஆகணும் உண்மையாவை கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளால் இர்லானு பாருங்க கட்டிக்கிட்டே வராங்க உமையார் நீ குடுத்து ரமர் இல்ல முடியாது ஒரு கட்டத்தில் எவ்வளவோ ஆரோக்கியம் பண்ணி பார்த்தோம் கொடுக்குற மாதிரி தெரியல உடனே பிளாடு இல்ல பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய அன்சாரிகள்ட்டெல்லாம் போயிட்டாங்க முகாஜர்களை விட்டுட்டாங்க பாருங்க முகாஜிர ஏன்னா அவனுக்கு கருணை காட்டக்கூடும் ஏன்னா அப்துல் ரமர் இல்லனும் ஒரு முகாஜர் வியாபார ஒப்பந்தம் இருக்கிறனால அவர்கள் வந்து கொடுக்க மறுத்தாங்க அது போல வேற முகாஜர்களும் பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு உடனே அன்சாரிகள்ட்ட போயிட்டு உமையா ராசுல் குஃபர் அதாவது குஃபார்களுடைய தலைவன் உமையா வந்து மாட்டியிருக்கிறான் அவனை வாங்க அவனை வந்து கொள்ளுங்க அவனை வந்து கொள்ளுங்கன்னு சொன்ன பிறகு அன்சாரிகள் என்ன பண்றான் அன்சாரி தோழர்கள் எல்லாமே வந்துட்டாங்க வந்து அப்துர் ரம்மான் இப்படி ஆஃபர் இல்லான்ட்டு வராங்க அவருடைய மகன் யாரும் உமையாவும் உமையாவுடைய மகன் அலியும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பாக்குறாங்க அன்சாரிகள் வந்த பிறகு தாக்குப்பிடிக்க முடியல உடனே அலி அந்த உமையாவுடைய மகன் அலி அவர்களுடைய கையில மாட்டிடுறாங்க அன்சாரிகள் அவரை துண்டு துண்டாக வெட்டி கொண்டுறாங்க அடுத்ததாக உமையாவையும் கொள்றதுக்காக முயற்சி செய்யறாங்க இப்ப அப்துல் ரஹ்மான் அவுஃபர்லானும் இவருக்கும் ஓடுறாங்க இவரை பாதுகாக்கிறதுக்கு ஓடும் உமையாவால ஓட முடில அவ நல்ல உடல் பெருத்து இருக்கக்கூடிய நபர் பின்னாடியே அன்சாரிகள் துரத்திட்டு ஓட முடியாதப்ப உமையாவை கீழே போட்டுட்டு அப்துல் ரஹ்மான் இப்போ மேலப்படுத்துறாங்க இவர் என்னுடைய கைதி கொள்ளாதீங்க இவர் என்னுடைய அபயத்தில் இருக்கிறவரு கொள்ளாதீங்க அப்படின்னு அல்லா பாருங்க அன்சாரிகள் பாருங்க ஈட்டையும் வாழையும் அவர்களுடைய காலுக்கு எடுக்கல கைக்கு எடுக்கலாம் விட்டு உமையாவை கொள்றாங்க உமையாவை வெட்டுறாங்க எந்த அளவுன்னு சொன்னா அப்துல் ரஹான் அறியக்கூடிய சம்பவம் தான் இது முழு சம்பவமும் அவருடைய கால் அவருடைய மரணம் வரைக்கும் அவருடைய காலை காட்டி காட்டி அந்த நேரத்துல வெட்ட வெட்டுப்பட்ட காயம் இதுன்னு காட்டிட்டு இருப்பாங்களா அப்ப உமையாவை இது மாதிரி கொண்டுறாங்க இப்ப மேலும் வந்து அப்துல் ரஹமான அவுஃப்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரஹமத் செய்வான அந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டிருந்த கனிமத்து பொருள் எனக்கு போயிருச்சு என்னுடைய கைதியை நான் விட்டுட்டேன் பிலால் அல்லா ரமத் செய்வான ரஹமத் செய்வானா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த காயத்தையும் காட்டி அப்ப ஒரு வழியாக உமையாவுடைய கதையும் முடிஞ்சிருச்சு முக்கிய தலைவர்கள் ஒருவனான உமையாவுடைய கதை இப்படி முடியுது அப்ப அனசு மாலிக் அலுல்லானு அறியக்கூடிய அடுத்த சம்பவம் அல் கலீத் அப்படிங்கிற நபர் இவன் இவனும் வந்து குறைசிகளில் முக்கியமான ஒரு நபர் இவன் இவனோட இவனோட இவனும் இவனை சார்ந்த மேலும் ஒரு இருபத்தி பேருடைய உடலை வந்து பத்திரில இறந்த அந்த இருபத்தி பேருடைய உடலை நபிசுராஸ் வந்து பால் ஒரு கிணற்றில் குப்பையாக இருந்த அழுக்குகளாக இருந்த ஒரு கிணற்றில் போடும்படி உத்தரவிட்டாங்க அதை நான் பார்த்தேன் அப்படின்னு அனசிமன் மாலிகளான்னு சொல்லி காட்டுறான் அப்ப இந்த கிணற்றில் இருபத்தி நாலு பேத்துல உத்துபாபின் ரபியாவும் ஒருத்தன் இவன் முக்கியமான தலைவர்கள் மிக முக்கியமான ஒரு கிணத்துல போட போகும்போது சகோதரர்கள் சிந்திக்கணும் தந்தை அந்த சைடு மகன் இந்த சைடு இங்க தந்தை மகன் அண்ணன் தம்பி கணவன் மனைவி மகன் மகன் இஸ்லாம் குஃபு இதுதான் அந்த படையில உத்துபாபின் ரபியா இறந்து அந்த இருபத்தி நாலு பேர்கள் ஒருவர கிணத்துக்குள்ள இழுத்துட்டு போகும்போது அவர் பார்த்த அழகுற என்னதான் தந்தைல அலுவலர் அந்த நேரத்துல வந்து ஆறுதல் சொல்றாங்க ஏன் அழுகுறிங்க யாரா சொல்லா அவரு அல்லாவுடைய விதி இப்படிதான் போகணும்னு அல்லாவுடைய விதி அதை நினைச்சுன்னா அழுவல இந்த உத்துபாபின் ரபியா என்னுடைய தந்தைக்கு எவ்வளவு நலவான விஷயங்கள் இருந்துச்சு எவ்வளவு நல்ல நல்ல குணங்கள் இருந்துச்சு இதெல்லாம் வச்சு அவரு இஸ்லாத்தை சிந்தித்து இஸ்லாத்துக்கு வந்துருவாரோன்னு நான் நினைச்சேன் இன்னைக்கு நரகவாதிகள் ஒருவர ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதர் நபிசூரா அசலாம் அவருக்கு நான் விதியை பொருந்து இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன நபிசுரா அசலம் அவர்களுக்காக ஆறுதல் சொல்றாங்க ஆறுதல் சொல்லிட்டு அவர்களுடைய மன அமைதிக்காக துவாவும் செய்யறாங்க இந்த உதய்பாரல் இல்லாம அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க ஆறுதல் சொல்லி துவாவும் செய்யறாங்க அவர்களுடைய மன அமைதிக்காக அப்ப இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு என்ன குவாலிட்டி வேணா இருக்கட்டும் ஒரு நபர்கிட்ட அல்லவுடையுடைய அவருடைய சொந்தத்துல அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சதான் கேட்டா ஹிதாயத்து கிடைக்கல பாத்து அமர்வுல உமர் ரதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரோ அப்படின்னு ஒரு சகாபி சொல்லும் போது இன்னொரு சகாபி சொல்லுவார் ஒரு கழுதையுடைய தந்தை ஒரு கழுதையுடைய அப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டா கூட உமர்ல்ல ஏத்துக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க சகாபாக்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்று சொர்க்கத்திற்கு ஒருவராக ஆகி இஸ்லாத்தையுடைய கலீஃபாகவாகவும் இருந்து இருந்திருக்கிறாங்க இஸ்லாத்துக்காக உதவி செஞ்ச நபருக்கு ஹிதாயத்துக்கு கிடைக்கல இஸ்லாத்தை மூர்க்கமாக எதிர்த்து கொண்டிருந்த நபரு கழுதை கூட இஸ்லாத்தை ஏத்துக்கும் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு சஹாபாக்கள் உள்ளத்துல இருந்துச்சு ஆனா அல்ல அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தோம் ஹிதாயத்து நம்மளுடைய கையில இல்ல சஹாபாக்கருடைய கபி கையிலும் இல்ல நபிமார்களுடைய கையிலும் கிடையாது ஹிதாயத் அல்லாவுடைய கையில் மேலும் வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ண அபு தாலிப் நரகத்துல தன்னுடைய காலத்துல பெரும் பகுதியை நபிசுல்லா எதிர்க்கறதுக்கு செலவிட்ட அபு சூப்பியான் அலில்லாஹன் அவர் சொர்க்கத்துல சிந்தித்து பாருங்க கடைசி அவருக்கு இறுதி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு அவர் சொர்க்கத்துல அப்ப அதே போல நபிசுல்லா கூடவே இருந்த குறைசிகள் பல குறைசி எதிரிகள் நரகத்துல எங்கெங்கோ இருந்து சல்மான் பார்சு இல்லானோ அபுதர் கிஃபார் இல்லானோ எங்கெங்கோ இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோங்க சொர்க்கத்துக்கு அப்ப இடம் பொருள் பக்கம் இருக்கிறது உதவி செய்யறது இதெல்லாம் விஷயம் கிடையாது அவர்கள் இருக்கக்கூடிய குவாலிட்டி அவர்களுக்கூடிய நல்ல பண்புகள்லாம் விஷயம் கிடையாது எது இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க வேண்டியது அல்லாஹுடைய நாட்டம் இப்ப அது நம்ம கையில் நம்மளுடைய வேலை நம்ம தாவா செய்து மட்டும்தான் ஹிதாயத்தை அல்லாவுடைய கையில் ஒரு ஒரு அல்லாவை ஏற்றுக்கொள்கிறாரு ஏற்றுக்கொள்ளாது அதெல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாது நம்மளுடைய கடமை தாவா செய்வது அப்ப அடுத்ததா அபு தல்ஹா ஹதிலா வரையக்கூடிய ஹதீஸ் சஹி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் இது இந்த இருபத்தி பேர் இருக்கிறாங்கல்ல இந்த இருபத்தி பேர் இருக்கக்கூடிய கிணறு அவர்கள் கிணறுல போட்டு கிணறுல அடக்கம் பண்ணியாச்சு கிணறுல போட்டாச்சு அழுக்கு பால் அடைந்த கிணறுல அவர்களை வீசியாச்சு நபிசல்ல பொதுவாகவே ஒரு போர் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல மூன்று நாள் தங்குவாங்க மூன்று இரவுகள் தங்கிட்டு வருவாங்க தங்குறாங்க இருபத்தி நாலு பேர்த்து அந்த கிணத்துல போட்டா அதே இரவு அங்க போய் சில சொல்றாங்க நீங்க அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருந்திருக்கலாமே அல்ல சொன்னா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது உங்களுக்கு வந்து அல்லா வாக்களித்ததை கொடுத்துட்டான் உங்களுக்கு அல்லா வந்து எங்களுக்கு வாக்களித்ததை கொடுத்துட்டான் உங்களுக்கு வாக்களித்ததை அல்லா கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர்களை அவர்களுக்கு அந்த மாதிரி போய் பேசுறாங்க அந்த இருபத்தி நாலு பேத்துட்ட இப்ப உடனே உமர் இல்ல வந்து யார சொல்லா இறந்தவர்கள்ட்ட போய் பேசுறீங்களே இது எப்படி அவங்களுக்கு கேட்குமா அப்படின்னு கேட்கறாங்க அதை விட அவங்க தெளிவா கேட்பாங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு அதாப பாருங்க இறந்த பிறகும் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற செய்தியை கேட்குமாறு அல்ல அவர்களுக்கு ஆக்கி வச்சோம் எந்த அளவு ஒரு மரணம் அவர்களுக்கு இப்ப எந்தளவு இழிவான ஒரு மரணம் அல்ல அந்த இறந்தவர்கள் கேட்க முடியாத மாதிரி இருந்தாலும் அதுதான் அல்லாவுடைய ஏற்பாடு இறந்தவர்கள் செவியேற்க முடியாது அப்படிங்கறத எதார்த்தம் ஆனா இறந்த பிறகு அந்த இருபத்தி நாலு கேட்கக்கூடிய ஏற்பாட்டை அல்ல ஏற்படுத்தி கொடுத்தோம் அந்த அளவு ஒரு மரணத்தையும் இழிவான ஒரு முடிவும் முடிவுக்கு பின்ன முடிவுக்கு பின்னதான் ஒரு ஏற்பாடையும் அல்ல ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்ப விஷால வரக்கூடிய நிகழ்வுகள்ல அடுத்தடுத்த பத்திரப்பொருளே அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னங்க பார்ப்போம் பல்லாத்தலா நம்மை வந்து இஸ்லாத்தை எதிர்க்காத இஸ்லாத்திற்காக போராடக்கூடிய இஸ்லாமத்திற்காக பாடுபடக்கூடிய சகாபாக்களைப் போல அவர்களைப் போல நம்மையும் ஆக்கி அல்லா தலை அருள் புரிய வேண்டும் என்று இன்றைய உரையை முடித்துக் கொண்டார் வாஹிர் தவான வணிக ஆளுநர்